அதுபோன பத்து பொருள்கள் செய்யும் அது ரசாங்கப்பொடின்னு பேரும் அது திருமஞ்சனப்பொடின்னு போயிருது அது தண்ணியில் கலந்து ஊற்றுறது அபிஷேகம் அந்த வில்வம் அல்லது மற்ற வேறு பஞ்ச பஞ்ச வில்வம்னு சொல்லுவாங்க அதில் வில்வம் ஒன்று வண்டி பத்திரம் ஒரு விளா பத்திரம் நொச்சி அஞ்சல் நொச்சி நொச்சி இதெல்லாம் சேர்ந்தது அஞ்சு வில்வோன்னு போயிடு பத்திரம்னு போயிரு பத்திரதான் அந்த காலத்தில் அந்த ஓட்டில் பணம் வளர்த்து எழுதிருக்காங்க இருந்து வந்தாங்க அது இலைன்னு பேர் அதான் பத்திர எழுதி பிடிச்சா அந்த பேர் பத்திரம் பத்திரம் பூச்சி பத்திரமணி பத்திர எழுதி அஜயம் தான் பத்திரமணி பத்திரமின்னா பத்திரமணி பத்திரமா இருக்கிறதுனா அப்படி அதான் அந்த இப்போ திருமஞ்சனப்பொடி செய்கிறது அப்புறம் பாலாபிஷேகம் முடிஞ்சால் செய்யலாம் இல்லைன்னா திருமஞ்சனமாவது செய்யலாம் இல்லை அபிஷேகம் செய்ய பொருள்கள் அது அப்புறம் பத்திர பூஜைக்குரிய பொருள்கள் அது முக்கியமானது பூசை என்ன பூவினாலும் அர்த்தம் பூவை கொண்டு செய்வது என்றாலும் சரி ஆகவே பத்திர உற்பத்தி தவறு நினைவு மற்றும் அசைகளை எனின் நெஞ்சை ஏம மிக்கூரச் செய்யும் நன்கிறை களர்க்கென என்பது அதற்கு ஓரளவாயினும் ஒன்றை சுட்டி எழுந்து அசையாது நிற்று இதுவே திருவடிக்கு இன்ப மிகுந்து உரச் நீ நெஞ்சமே நிச்சயத்து அறுதி என்று விவேகம் கூறிற்று மனம் எங்கும் அசையாமல் சொருபத்திலே இருக்குமே என அத்த உண்மையான அப்படி செய்ய முடியலன்னா மூர்த்தி பூஜை செய்யணும் அதுக்கு முயற்சி பண்ணணும்னு அர்த்தம் தானும் உருவமாக இருந்து கொண்டு சிவனையும் ஓர் உருவாக கண்டு அர்ச்சனை பண்ணுதல் கற்பனையாகலின் இது அபராதம் என்றும் தான் அறிவாயின் என்று அறிவிற்கு அறிவாகிய சிவத்தின்கண் அசைவர நிற்றல் உண்மையாகலின் இதுவே பூஜை என்றும் கூறப்பட்டன எப்போதுமே மனசுக்கு உருவ மனசுன்தான் பேரவுச்சு எந்த சிந்தனை பாருங்கள் முன்னால் ஊரை நிற்கும் ஃபோனை நினைங்க ஃபோனை நிற்கும் ஏன் நினைச்சா ஏனும் ஏன் ஊரு முன்னால் நிற்கும் இது கண்ட பதார்த்தங்கள் காணாத பதார்த்தங்கள் பற்றி சிந்தனை வருது அப்போது ஒரு கற்பனை ஏற்படும் இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்லை கேட்டதில்லை பிறர் சொல்கிறாங்க உதாரணமாக காசி போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க காசி கேத்திரம் அந்த மெயின் ரோடு ஒன்று தான் ஒருமே நூறு இடம் அகலம் இருக்கும் அதெல்லாம் சந்து பந்து தான் இருக்கும் சந்து கொள்ளில் தான் ஒரு கோயில் இருக்குது அது அந்த காலத்தில் இஸ்லாமியாக இடிக்கப்பட்டு சின்னதாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லும்போது இது மனதில் ஒரு புது உருவங்கள் உற்பத்தி ஆகும் அப்போ கற்பனை அந்த அப்படியே புது பார்த்த மாதிரியே ஒரு புதுசாக உற்பத்தி ஆகிடும் அந்த உற்பத்தி ஆன பிறகு அதை அப்படியே தங்கிடும் பின்னு யாராவது சொல்லால் கூட இதுதான் காசுன்னு மனக்காசி அது மனதில் ஒரு காசி அச்சிரம இருக்குது ஒரு காலத்து நேராக பார்க்கும்போது அந்த பதிவுகளுக்கு இந்த பதிவுகளுக்கு வித்தியாசம் தெரியும் ஓ நாம் பண்ணாது சின்னதை நினைச்சிக்கு என்ன இது மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அப்போ அதை பிரதானப்படுத்திக்கிட்டு இது மறந்துடும் மறக்காத சேதம் ஞாபகம் இருந்தாலும் கூட அது உதாசீரப்படுத்தும் ஆகவே கற்பனையாக சொன்னாலும் கூட அந்த மனமாக உருவத்தை கற்பிக்கும்படியே அருவமாக இருக்கிறது இல்லை அதனால் மனம் உருவ மனசுன்னு பேர் உருவ மனசு உருவத்தையாக தியானிக்க முடியும் பிறகு அருவ மனசு எப்படி என்று இந்த உருவங்கள் ஒரு பாவனை வரும்போது அருவ மனசன் பேர் அதை நிற்குண பாவனைன்னு பேர் குணமற்ற பாவனை அதற்கு திருஷ்டா இருந்தால் ஆகாயம் போல் ஆகாயமானது உருவம் இல்லை அப்படி போல் சுளுத்தி அவஸ்தை அது உதாரணம் அனுபவ பிரமாணம் அங்கே எந்த விதமான உருவமும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பாவனை செய்வதா அதை உண்மையான தியானமென்று பேர் அது சாமான்ய மனசு ஏற்றுக்காது ஏற்றுக்கலைன்னா செய்யணும்னு சொல்கிறேன் அதற்கு உதாரணம் எப்பொருள்களுக்கும் தானாகி இளங்கிடப்படுவான் எப்பொருள்களும் தானாகி இளங்கிடும் அறிவா அப்படி விளங்குகின்ற தரிதலே அவன் கே மெய்ப்படு பூஜை வேறோர் சரி நாள் அன்றுமையே இப்படி ஞானம் தன்னால் இறஞ்சிடப்படுவான் ஈசன் எப்பொருள்களும் தானாகி இலங்கிடும் அறிவான் ஈசன் எல்லா பொருளும் தானாக இருக்கார் அடிப்பட்ட அறிவுடையமாக இருக்கின்ற அந்த ஈசன் எப்படி இருக்காரோ அப்படி விளங்குகின்றது அறிதலே அவனுக்கு மெய்ப்படு பூசை அவர் எங்கும் பிரம்மசுரமாக இருக்கார் அவள் ரிசான பிரமத்தில் மயின் சம்பந்தத்தினால் அநேகதமான நாமரூபங்கள் தோற்றுக்கிடணும் நீரில் குமிழிகள் தோற்றுறது போல் அப்படி தோற்றக்கூடிய அந்த தோற்றங்கள்ல இங்கே சரீரமும் தான் நம்ம செய்கிறம் இருக்கே ஒவ்வொரு சீரமும் ஒரு குமிழி மாதிரி தான் அப்படிப்பட்ட சரீரங்கள் அநேகத்தில் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த பிரம்மஸ்வரூபம் தான் அதை வச்சு அனந்த பிரிக்கிறது நித்தியம் பூர்ணமாக இருக்கிறது ஆகவே அதனிடத்தில் தோற்றக்கூடிய இந்த நாமரை பிரபஞ்சமானால் ஆனது காலப்போக்கில் அடியக்கூடியது தான் இடைக்காலத்தில் ஒரு தோற்றங்கள் விவகாரங்கள் இப்படிப்பட்ட சிந்தனை இருக்க இதுதான் மெய்ப்படு பூஜைன்னு சொல்லலாம் அவன் மெய்ப்படு பூஜை வேறொரு செயல்களால் அன்று அதை சொல்லப்பட்ட ஷடங்கள் இருக்கின்றனவே மணி அடிக்கிறது பத்திரபுள் போடுறது பூஜை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லைன்னு மெய்யே இது சத்தியம் நான் சொல்கிறது உபச்சாரம் இல்லை இப்படி இந்த பிரகாரம் ஞானந்தன்னால் இடைஞ்சிடப்படுவான்னு ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த பிரபம் சுருபமானது இப்படி ஞானத்தினால் போய் செய்யப்பட வேண்டியது இப்படி செஞ்ச என்ன லாபம் ஏதோ பணங்களை காசு கிடைக்குமா பணக்காராகலாமா அப்படின்னு சொன்னால் பணம் காசு மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் விடுபட்றதுக்கு தான் இந்த பூஜை மீண்டும் பணம் வந்து துன்பம் இந்த பூஜை ஆகலை அவருக்கு இந்த பூச்சி பணங்காசு வேணுமோன்னு எந்த பூஜை வேணாம் பணங்காசு வைத்துக்கொண்டு சொல்பத்தின் விடு பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களே அவங்களுக்கு தான் இந்த பூஜை இந்த பூஜையினால எந்த பொருள் வரும் என்றோ வராது என்றோ சொல்லத்துக்கு இல்லை எப்படி இருக்கு அப்படி தான் இருக்கும் ஆனாலும் இதை கடைசி பூஜை இத்தகைய கடைசி பூஜையில் மனசான பரிபாகம் அடிமையானால் இதை சமாதி கொடுமுன்னு போயிடும் அபியாசம் பண்ணணும் அகண்டாக அறிவுறுத்தி அபியாசம் பண்ண பண்ண அது மனமாக நிற்கும் போது வரக்கூடிய ஆனந்தம் இருக்கு இந்த உலகத்தில் பதினோரு வகை விஷயானந்தங்களுக்கும் மேலான ஆனந்தம் தரும் பிறவிலக்கள் பிரம்மானந்தம் சொல்லணும் அப்படிப்பட்ட மேலான ஆனந்தத்துக்கு வழிபண்ணக்கூடிய பூஜையானதுனால இந்த அற்ப ஆசை வழி தேவை இல்லை அதுக்கிட்டாவது இங்கே வரலாம் பிரம்மா மனித ஆனந்தத்திலிருந்து பிரம்மா பிரம்மதேவன் அனுபவிக்கின்ற பதினோரு வகை ஆனந்தங்களில் ஆயிரம் கோடி மடங்கு உயர்ந்த ஆனந்தம் பிர அப்படிப்பட்ட ஆளந்தத்தை அனுப்பி இந்த சாதனை வேணும் அதெல்லாம் எங்களுக்கு முடியாது வேண்டான்னா அப்போ கீழ்ப்பை சிந்திக்கலாம் கரும்பு காணத்தை வச்சுக்கலாம் அது தவறு இல்லை ஆனாலும் அங்கே பரிபூர்ண சாந்தி ஏற்படுறதில்லை பேரன்பது கிடைப்பதும் இல்லை சரி அதெல்லாம் முடியுமா நாங்கள் அந்த அளவுக்கு பரிபாகம் இல்லைன்னா பரிபாகம் இல்லைன்னாலும் போட்டோம் பரிபாகம் செய்யணும்னு ஆசையாக வைங்கும் இவ்வளோ ஊர் போட்டால் இருக்குது இல்லை அது இருபா சேர்த்துக்கோங்க ஊரில் எத்தனை ஆசை வச்சுருக்கீங்க ஒன்றா ரெண்டா கோடிக்கடல் இருக்குது ஒரு பொழுது வாழ தெரியாது கருதுவா கோடி மல்ல அந்த ஆசில் ஒரு ஆசை என்ன போச்சு அது எண்பத்தென்னா வச்சுக்கோங்களேன் என்ன போச்சு ஆனால் அந்த ஆசை எண்பத்தொன்னா வச்சுக்கிட்ட பிறகு அது எண்பது நாள் விட்டுக்கிட்டே வாங்கி பிடிச்சிப்போம் நல்லா கிட்டே பிடிச்சிக்கோங்க அது பிடிச்சிக்கிட்டே என்ன அப்புறம் கடைசியில் இந்த ஆசை மஞ்சு நிற்கும் அப்படி பழகலாமல்லவன் அப்படி இப்போ புதுவாக சேர்த்துக்கோங்களேன் இங்கே எல்லாம் எத்தனையோ பழைய ஆசைகள்லாம் இருக்குது அதோடு புதுவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க பழைய ஆசை எல்லாம் கொஞ்சம் நான் கோவிச்சுட்டு போயிடும் என்ன வந்து இன்றைக்கி வந்து ஆசையை பிடிச்சிக்கிட்டு எங்களை எல்லாம் சட்டப்பள்ளையானு அது கோவிக்கும் அவன் அப்படி தான் செய்வேன் இன்றைக்கி இருந்த வகையெல்லாம் அண்டை போட்டு தளர்த்து போடுங்க அது துவர்த்து வளர்த்து அண்டைப்பாட்டு போயிடும் அது அப்புறம் இதை பிடிச்சுக்கோங்க அப்புறம் ஒரு காலத்தில் இந்த ஆசையானது பலன் கொடுக்கும் ஆகவே இந்த ஆசை புதிதாக சம்பாதிக்க வேண்டிய ஆசை இது செய்யத்தக்கது அதில் ஞானம் தன்னால் இரஞ்சிடப்படுவான் ஈசன் இதுதான் ஞானம் அடைகிறதுக்கு நீ மெஞ் ஞான நன்னிட்டு சாருதல் அரிதன உம் நெஞ்சகமே சற்று ஓய்விலாது செய்தியானவாதிகள் எளிதெனவும் உண்ணான் என்றாய் செய்கடம்மினத்தாய் கொல் சும்மாவிருக்குதல் செயற்கரிதாக போய் உழைப்புனக்கெளிதாய் இருந்தவை புதுமை என் புகழ்கின்றே அவதாரியை இங்கனம் அசைவர நிற்றல் எனக்கு கூடாது சிவன் இங்கனம் இருப்பான் என்று தியானம் செய்கின்றேன் என்று கூறிய மனத்தை பார்த்து மேற்கொள்கின்றது நீ சொந்தலாம் செய்கிறது தான் என்னால் அப்படி சமாளியில் கூடி இருக்க முடியாதல்லவா அதனால தியானம் செய்யறதுதான் எனக்கு பிரியமாக இருக்குன்னு மன சொல்லுது அதை பற்றி வியாக்கியானம் நீ மெய்ஞான நன்னிட்டை சாறுதல் அருது நெஞ்சகமே சற்று ஓய்விலாது செய் தியான மாதிகள் எழுதெனவும் உண்ணான் என்றாய் என்பது நீ அதுவென்றும் இதுவென்றும் ஒன்றனையும் சுட்டி நினையாது சும்மாவிருக்கின்ற உண்மை ஞானமாகிய நல்ல நிட்டை கூடுதல் அறியதெனவும் ஓர் அனுவலவாயினும் நினைவு ஒழியாது செய்யான் என்ற தியான ஜப சிவபூஜை முதலிய செய்ல் எளியதெனவும் கருதாயின்றன சும்மா இருக்கிறது கஷ்டமாகற அப்போ பூஜையாக சுருமாங்கிறது என்ன அது சும்மா இருக்கிறது கஷ்டம் பாருங்கள் சும்மா இருக்க முடியாது ஏன்னா பூஜையார் தியானம் பண்ணுறேன்னா அது என்ன ஆச்சரியமாக இருக்க அது எது போலன்னு சொன்னால் செயிகள் தம் இனத்தாய் என்பது அவரின் அன்னை நீராட்டல் முதலிய உபசாரங்களை செய்து மலரணையில் நிறுத்தவும் அவடத்திற்ற சுகத்திற்ற சும்மா விராது புறத்து எழுந்து ஓடி வருந்தும் சிறுபிள்ளைகளது கூட்டத்தினை உடையை போய் உடையோ நீயும் அப்படி போல இருக்கே சும்மா இருக்குன்னு சொன்னாங்க முடியல நான் தியானஞ்சோம் பண்றேங்கிறியே சும்மாவிற்குதல் செயற்கறிதாகியும் போய் உழைப்பு உனக்கு எளிதாயிருந்த இப்புதுமை என் புகழ் நின்று என்பது தியானவாதிகளை மனமொழி மெய்யினால் மெய்களினால் செய்யாது சும்மா வெறு நீ என்று யான் கூற அங்கனம் இருக்குதல் செய்வதற்கு அரிதாய் அவற்றை செய்கென்று சென்று வருந்தும் வருத்தம் உனக்கு எளிதாய் இருந்த இந்த புதுமை என்னையோ யாவருக்கும் சும்மா இருத்தல் எளிது ஓடித்திருதல் அரிது அவர்களுக்கு அங்கனம் இருப்ப உனக்கு இங்கனம் இருந்த நீ நின்று எனக்கு சொல்லுக என்று விவேகம் கோரிற்று என்றவாரே உலகத்தில் சும்மா இருந்தால் பிரியப்படுறாங்க வேலை பார்க்கறன்னா கஷ்டப்படுறாங்க இது சோழ சரி இருக்கிற காரம் ஆனால் சுழ்ச்சி இருக்கிற சும்மா என்ன முழுகிறில்ல பின்னா தியானம் ஜாமம் பண்ணிட்டு இருக்குதுன்னு க ஆசைப்படுது தோளை சேர்த்து வித்தியாசம் இருக்குது தோளைசேர் சும்மா இருங்க வேலை வெட்டி பார்க்காம சோறு போட்டேன்னா சும்மா ஒத்துக்குவாங்க சும்மா உட்காந்துருப்பாங்க ஆனால் சுழ்ச்ச நீ தியானம் ஜாமம் பண்ண சமாதி கூடி அப்படியே ஆடாமசியாமல் அது முடியாதுங்கிறாங்க மனது அப்படி பயிற்சில்லை இது என்ன ஆச்சரியமா இருக்கே அப்படிங்குற அதற்கு உதாரணம் மனமாதிரி முக்கரணங்களும் அசையாது நின்றவிடம் மெய்யா இஷ்டை என்பதும் அவை அசைந்து செய்யும் தியானவாதிகள் அது இஷ்டை வருவதற்கு ஏது என்றும் அறிக்கிறேன் சொல்ற சரிதான் அதாவது ஜபத்தியானங்கள்லாம் நான் சாதனமாக வச்சுக்கணும் சாத்தியம் சமாதி நிலை ஆகவே சாதனங்களே பிரதானமாக நீ சொல்கிறாய் அது கூடாது நான் இப்படி பழகி அந்த நிலைக்கு வருகிறேன்னு சொல்லு அது நியாயம் என்று சொல்லுவேன் அதன் பிறகு மிஞானிட்டு என்பதற்கு உதாரணம் கந்தர்னு போது சிலம் மான்மகளை திருடும் முருகன் பிறவ நிறவன் சும்மா வெறு சொல்லற வேண்டலுமற்று அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே அவர்கள் அனுபவி சொல்றார் செம்மான் மகளை திருடும் திருடன் மான் வீட்டிலிருந்து பிறந்த மகளாகிய வள்ளியை திருடி கொண்டு போனவன் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பெம்மான் முருகன் அவன் பேர் பிறவான் இரவான் அவன் பிறப்பிருப்பற்றவர் அவன் சொன்ன சும்மாயுன்னா என்ன அவன் சொன்ன ஒன்று சொல்லற சும்மாயு என்றாலுமே மற்ற அம்மாவை ஒன்று மருந்திறனே அப்போ நான் ஒன்றுமே தெரியல எனக்கு என்ற அப்படியே சமாதி கூட்டிகிட்டு போச்சு இதெல்லாம் துவே பேர் உன்ன சொன்ன மாதிரி அவர் சமாதி கூட்டினவர் ஆனாலும் இந்த உலகத்தில் எல்லாம் நாமரும் மற்ற இல்லை ஏழை பெருவம் சொல்லுவோம் அது பயிற்சி இல்லை பிறகு எல்லாம் முருகராக பார்க்குறார் முருகருடைய இடம் ஆகி தான் எனக்கு உகந்ததுன்னு நினைக்கிறார் அது அத்வை சமாதின் பேர் சமாதி தான் ஆனாலும் அடையோகம் அடையோகத்திலேயும் சமாதி கூடும் ஜனசமாதின் பேர்லாம் சேன சமாதி அத்வை சமாதி ஒன்று தான் அந்த நிலை வந்த பிறகு வெளியில் வந்து பார்த்தா எல்லாம் பிரமசுரமாகவே மனது இருக்கும் அது அத்வை சமாதான் பேர் அப்படி அதை சும்மா வெறு என்பதற்கு பிராமணிகளில் சொல்லியிருக்கார் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற வருமோ அவர் எங்கோவே தோன்றுமல வெம்மாயை அற்று வெள்ளிக்குள் கடந்து சும்மா இருக்கும் சுகம் அவரும் தெரியல சும்மா இருக்கிற சுகம் எப்போதுமே தெரியலையேங்கிறார் அவர் ஏங்கிறார் பாருங்க நிவாரணம் பண்ணிட்டு ஊழல் குளத்துக்கெல்லாம் உபகாரமாக அவ்வளோ சாஸ்திரங்களை காலையில் பண்ணிவிட்டு அவ்வளோ சும்மா இருந்து ஆசை வர இன்று வருவோம் நாளைக்கே வருவோம் அல்லது மற்றும் என்று வருவோ அறிய எங்கோவே எப்படி சிவருமானே தொன்றுமலை பொருந்திருக்கின்ற குற்றங்கள் பொருந்திய வெம்மாயை அற்றுக்கூடிய மாய இருக்கே ஆட்டி படைக்குது வெளிக்குள் வெளி கடந்து இந்த தோளை வெளியிருக்கு ஆகாய் இதுக்குள்ளே அகாயமாக அத்தகைய ஆகாசத்தை இருந்து கொண்டு சும்மா இருக்க சுயம் எப்போ வருமோ தெரியலையே எப்படி சொல்லுங்க எப்போ வரும் அப்படி வரலையே அப்படிங்கிற அப்படி இல்லை பாருங்க அந்த ரெண்டு பட்டைக்காக சும்மா இருக்கிறது இல்லை அது உலகம் சொல்லப்பட்டது ஆமாம் அப்படி அவரும் இயங்குறார் உலக வாரம் பண்றவர் தான் ராமநடிகள் சிவமாண்டி போனவர்கள் அவர் கூட சும்மா இருக்கு ஆசைப்படுறாரு எப்ப கிடைக்கும் பாருங்க அப்படிங்கிறார் அதன் பிறகு செய்கடம் இனத்தாய் என்பதற்கு உதாரணம் ஞான வாசித்தம் மிக முயன்று மருந்தாமச்சவமாகின்ற வேண்டுகோளான் முயல் வேண்டுகோளான் தன் முயல்வாள் வினோதம் தன்னால் பகர்மனமாம் சிறு மகவை வேண்டும் பலபிற பிற்பரிசயங்களப்பண்ணி மகள் சுபவாதனைத்தான் முயற்சி பெறாமையினும் சுபமுயல் தீழ்மனம் போய் தற்பதத்தை தெளிவு மட்டும் தேசிகள் நூல் சொல்வழியே செல்லுவாயேஷத்தில் சொல்ல மிக முயன்று வருந்தாமற்மமாகின்ற வேண்டுகோளால் தன்முயல்வாள் வினோதம் தன்னால் இந்த மனதை சும்மா இருக்க வைக்கிறதுக்காக கஷ்டப்படுத்தப்படாது கஷ்டப்படுத்துனா பைத்தியமே பிடிச்சிக்கும் காரணம் என்னென்னா ஒரு மனுஷன் வேலைக்கு வந்தான்னா அவன் புதுசாக வேலை பார்த்து கஷ்டத்தான் படுவான் அப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்க வேணும் ஒரே நாள் செயலையா ஒதைக்கிறான் பாரு திட்டப்பாருன்னாக்கிரிப்பான ஓடி போடாங்க ஓடி போனாலும் வரையில் கடிதில் நமக்கு கெடுத்து பண்ணிட்டு போயிடுவான் அப்படி போல் இந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கப்படுத்தக்கூடிய கருவியை ஒழிய திடீர்னு பழக்கப்படுத்தக்கூடிய கருவி அல்ல அது மிக முயன்று வருந்தாமல் மிகவும் முயன்றி முயற்சி வருத்தப்படக்கூடாது அப்படி என்ன செய்யணும் சமமாகின்ற வேண்டுகோளால் அது சமானம் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கணும் மனமானது கேட்கும் பல்வேறு விஷயங்களை கேட்கும் அது சமானம் பண்ணணும் அப்படி சமாதம் நம்ம பண்ணலான்னு சொன்னால் அது மனம் குலப்படையும் சஞ்சலப்படும் தன்முயல்வால் அதனுடைய முயற்சி தீவிரமாக முயற்சி பண்ணணும் வினோதம் தன்னால் அப்போது அந்த மனமானது உளவு வாரங்களில் ஈடுபட்டு பழக்கம் இருக்கிறதுனால சில சமயங்கள் வினோதங்கள் கூட கொடுக்கணும் என்ன அல்ப விஷயங்களால் லௌகிக விஷயங்கள் வேளிகைகள் இல்லாமல் தெய்வ விஷயங்கள் ஆகிய அந்த கதைகள் புராணம் இதிகாசங்கள் பெரிய புராணம் பெரிய ஒரு இப்படிப்பட்ட கதைகளில் கொஞ்சம் நாட்டத்தை கொடுக்கணும் அதுக்கு அல்லது கொஞ்சம் யாத்திரை போகணும் ஊர் ஆசை வந்ததா கோயில்கள் திருப்ப இதெல்லாம் போகக்கூடிய நிலை வரணும் மலைமுக நோட்டீஸ் கொடுத்துருக்கார போகிறதா தான் போகணும் நானூறுவா அதுக்கான கொஞ்சோட மிக முயல்வால் வினோதம் தன்னால் செய்யலாம் எப்படி பாலப்பட்டேத்திரங்கள் மற்ற விசேஷமான தெய்வ காரியங்களை விநோதம் பண்ணலாம் அது விட்டுட்டு ஊர்வம் உலகம் இதில் எல்லாம் விசேஷம் பண்ணப்படாது பகர்மனமாம் சிறு மகவை நிறுத்தல் வேண்டும் சொல்லப்பட்ட சிறு குழந்தை போர் இருக்கின்ற இந்த மனதை சமாதானப்படுத்த இப்படி ஒரு பிறப்பு பல பிறப்பேர் பரிசயங்கள் அகலாக பண்ணி பல பிறப்புகள் அப்போது பண்ணணும் வாசனைகளை ஏற்றணும் பூச வாசனைகளை அப்படி செய்தால் சுபவாதனை உதித்தால் நல்ல வாசல் உண்டாகும் தெய்வீசந்திரம் உண்டாகும் பிரம்மம் நிச்சயம் பிரம்ம சத்தியம் அது நான் என் நிச்சயமெல்லாம் உண்டாகும் அவள் முயற்சி பேரா முயற்சிக்கு அடைவது தான் அயோரினம் அப்படி ஒன்றும் முடியலையே என்னதான் முயற்சி பண்ணாலும் கூட அந்த அகண்ட கார்த்தி வரலையான்னு சொன்னால் பரவாயில்லைங்கிறார் சுப முயல்வை நல்ல முயற்சி தான் காலகாதம் ஆனாலும் அது விட ஆதீர்கள் என்று சொல்கிறார் அது தீர் அல்ல எதிர்மறையா அது கழுதும் கிடையாது உலக விஷயங்களில் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சால் துக்கப்படலாம் படுறாங்க அது துக்கப்படலான்னா அஞ்ஞானத்தெல்லாம் படுறாங்க இங்கே வந்து இந்த ஞான மார்க்கத்தில் தோல்வியடைந்தாலும் கூட துக்கப்பட வேண்டிய தேவையில்லை மீண்டும் முயற்சி பண்ணலாம் அப்படி அது முயற்சி உலக விஷயங்களில் வெற்றி பெற்றாலும் கூட அது என்ன அல்ப சுத்தம் கொடுத்துட்டு கடைசி துக்கத்தான் கொடுத்துட்டு போகும் இது அப்படி இல்லை முழு கொடுக்கும் அதனால் அது தீரல்ல அது என்ன செய்யணும் திகழ்மனம் போய் தற்பதத்தை தெளிவு மட்டும் விளங்கார் என்ற சமத மாதிரியும் முதலான அபியசம் அபியாசம் செய்து கொண்டிருக்கின்ற மனமானது முழுமையாக அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து சந்தேகமில்லாமல் அந்த நிலை வரும் வரைக்கும் தேசிக நூல் சொல்வழியும் செல்வாய் ஞானாச்சாரியருடைய வார்த்தைகள் நம்பிக்கை இருக்கணும் வேதாந்த சாஸ்திரங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கணும் அந்த வழியிலேயே காலத்தை போக்கணும் அப்படி செய்தால் இந்த மனமானது ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பிறப்பில் நிச்சயமாக நமக்கு அனுகூலம் பண்ணும் அதனால் மிக கஷ்டப்படுத்தப்படாது சும்மா விற்றப்படாது அப்படி கொஞ்சம் பயிற்சி கொடுத்து தந்திரமாக கொண்டு போகணும் இந்த பாட்டில் அருமையாக சொல்றேன் மிக வருந்த அமர்ச்சமமாகின்ற வேண்டுகோளான் தன் முயல்வால் வினோதம் தன்னால் பகர்மனமாக சிறு மக வேண்டும் பல பிறப்பேர் பரிசியங்கலகல பண்ணி அகல் சுபவாதனைத்தான் முயற்சி பெறாம் ஐயூரினும் சுப முயல்வி அதிதீதல்ல திகள் மனம் போய் தற்பதத்தை தெளியும் மட்டும் தேசிகள் நூல் சொல்வழியில் செல்லுவாயே மற்றொரு காண்கொராதளை நீத்திருக்குதல் நெஞ்சே என்றனக்கு நல்விருப்பு வாழாவி வநிறுத்தல் தீதுயர் வீடு சென்று காண்குவலென நினைந்தலை தியோ சிவம் திருசியாமன்றால் ஒன்று நீணாதிருப்பதே அதை தொடர்பு பாயமென்றாயே ஐம்பத்தி மூன்றாவது பாட்டு அவதாரிகை அசைவர நிற்றல் வேறே வீட்டு அடைவதற்கு ஏதுவாகலின் அதனையே இன்னும் வற்புறுத்தியை மேல் கூறுகின்றது முன் பாட்டில் அதைத்தான் வற்புறுத்தினார் இந்த பாட்டில் இன்னும் இடமாக வற்புறுத்தினார் அதை பற்றி சொன்னால் நின்றூராது அலைகுதலை விருப்பு உனக்கு அதை நெஞ்சே என்றனுக்கு விருப்பு என்பது அசைவோ அற நில்லாது தியானமாதிகளை கருதி அசைவுதல் உனக்கு நல் விருப்பம் அவ்வசைவை விட்டு சும்மா விருக்குதல் நெஞ்சமே எனக்கு நல் விருப்பம் என்று விவேகம் கூறன் அதற்கு இங்கனும் சும்மா வெறுத்தல் இருந்தால் எங்கனும் வீடு அடைவதும் என்று மனம் கேட்பேன் வாளா இவன் இருத்தல் தீது உயிர் வீடு சென்று காண்குவல் என நினைந்தையோ என்பது சும்மா இவ்விடத்தில் இருக்குதல் குற்றம் மேலாகிய வீட்டினை தியான முதலிய நன்மார்க்கத்தை செ சென்று அறிவேன் என்று கருதி அலைகின்றனையோ நீ என்று விவேகம் கேட்ப அதற்கு ஏன் அங்கனந்தான் கருதுகின்றேன் என்று மனம் கூற அதற்கு நம் வீட்டை அடைவதே கருத்தாகலின் நீ சென்று நெறியால் அதனை அடையலாம் எனின் நீ கூறியவாறு யான் கேட்கின்றேன் செல்வி நேரேயால் அதனை அடையலாமே ஏனேன் யான் கூறியவாறு நீ கேட்பதே என்று விவேகம் கூற அப்படி விவேகங்க சொல்லுது ரெண்டு பேர் இப்போ கொஞ்சம் ஒத்து வந்துட்டாங்க ரெண்டு பேருக்கு லட்சத்தில் ஒன்று ஆனால் மார்க்கந்தான் வித்தியாசப்படுது என்று சொல்கிறார் அதற்கு நன்று கூறினேர் என்று மனம் சம்மதிப்பேன் சிவம் திருசியமன்றால் என்பது அதற்கு நீ கருதிய தியானாதிகளால் வீட்டினை அடையலாமேனேன் அவ்வீடு மனாதிகளால் அறியும் காட்சி பொருள் அன்று என்று வேகம் கூற அது திருச்சிய பதார்த்தம் அறியக்கூடிய பதார்த்தம் அல்ல அது பின்னிருக்கு அதற்கு நேர் இங்கனம் கூறியவற்றால் எனது உபாயத்தால் அதனை அடைவதற்கு அரிது அதனை அடைவதற்கு எனக்கு ஒரு உபாயம் நேர் கூறுகென்று மனம் கேட்பேன் அப்படின்னா நான் சொல்கிறது சரியில்லை தான் ஏதாவது தியானம் இதில் அடைய முடியாது நீ ஏதாவது சொன்னால் நான் கேட்கறேன்னு மன சம்பாதிக்குது அதற்கு அணுகலவேனும் ஒன்றையும் நினையாது அசைவர விருத்திலே அவ்வீட்டை அடைவதற்கு நேரே உபாயமாம் என்று அறிவாயாக வேண்டும் விவேகம் கோயிற்று அதனால் அசையாமல் இருக்கணும் அது உதாரணம் சுழித்தியவசை தான் மனம் தூங்குது அசையாமல் இருக்குது அப்போது ஆனந்தம் வெளிப்படுகிறது சுகமாக தூங்கினேன் என்றானவோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்படி போல் அது இஷ்டத்துக்கு போகிறது சுழித்தவசை நம் சமாதி அத்தகைய அபியாச பலத்தினாலே அது நம்ம போகும்படியா சும்மா போயிடாது அதனால் அதை சும்மா இருக்க பழக்கணும் என்று சொல்லலாம் என்பது வீடு இதற்கு உதாரணம் ஆனந்த திருட்டு வாங்கி எய்ம்பூர்வே நின்ற மனந்தனை மனத்தினை நீங்க இடா வகை நெஞ்சுள் இருத்தியே இங்கு சிந்தை செய்யாமையாம் வாங்கியாததுவே பயில் வாயோ அதாவது இந்த பாட்டில் சொல்றார் வாங்கி ஐம்பொரியே நின்ற மனத்தினை ஐம்பொரி நின்ற மனத்தினை வாங்கினு அன்மையும் பண்ணிக்கணும் வெளி சென்று கொண்டிருக்கின்ற ஐம்பொரியல் இருக்கின்றனவே சோத்தல் தோக்கு சற்று சிங்கி ஆக்கிரான்னு இந்திரியங்களும் சத்தபரஸ் புரபரசந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நாடிக்கொண்டே இருக்கின்றன அதனை வாங்கி உள்முகமாக்கி நீங்கிடா வகை நெஞ்சொல் இருத்தியே அது மீண்டு வெளியே போக வகை தடுத்து நிறுத்தி கண்ணே நிறுத்தணும் அந்த இந்திரியங்களை தீங்கு யாவையும் சிந்தை செய்யாமையாம் விஜாதி உருத்திகள் இல்லாமல் சஜாதி வருத்திகளையே சிந்தையில் நிறுத்தணும் அப்படி விஜாதி விருத்திகள் இல்லாமல் இருக்கணும் வாங்கி யாவது அதுவே பயில்வாரியரோ விருத்தி பிரவாகம் ஏற்படுமையானால் அதுவும் நின்ற நிலை எதுவோ அதுதான் நீத்தியாசனம் நீத்தியாதி நிலையில் கடந்தது ஆக அந்த நிலை வந்தால் பக்குவம் அர்த்தம் மனதை பரிபாகம் செய்யணும்னு சொன்னால் உள்முகமாக்கி அதை விஜாதி விருத்திகள் நிலைக்கு சஜாதி பிரவாகம் பண்ணணும் நீத்தியாசனம் பழகணும் அப்படி பாடகுனாக்கா அது மனமானதை உள்முகமாக நிற்கும் என்று இந்த பாடலை சொல்ல முடிகிறார் வாங்கி நின்ற மனத்தினை நீங்கிட வகை நெஞ்சுள் இருத்தியே தீங்கியா சிந்தை செய்யாமையாம் வாங்கியா ததுவே பயில்வாயோ என்றும் தேவிகாலோத்திரம் மந்திரம் ஜபம் தியானம் பூசணை வணக்கம் வேண்டா அந்தமில்லாதமுத்தி குபாயமே அறியல் வேண்டும் சிந்தனை புறனே செல்லு துயரமே திரிய மீட்கில் வந்தமாம் துன்பம் நீங்கி சேர்வார் மந்திரம் ஜபம் தியானம் பூஷனை வேண்டாம் மந்திரம் மந்திர ஜபம் மந்திர ஜபம் செய்யறதுனால சித்திகள் ஏற்படும் அதனால போக பாக்கியங்களுக்கும் பயன்படலாம் ஐஸ்வார்ப்பணம் செய்யறதுனால பகவான் ஞானத்துக்கு கொடுக்க ஏதுவாக இருக்கும் அதுவும் சுற்றி வாயிலாக ஞானத்துக்கு ஏதுவாக இருக்கும் அதுவும் சாதனம் அது ஆரம்ப காலம் செய்ய வேண்டியது தான் அதன் பிறகு அது தேவையில்லை மந்திர ஜபம் தியானம் அதாவது மூர்த்தி தியானங்கள் இதெல்லாம் ஆரம்பித்து செய்ய வேண்டியது தான் பூசணி காயத்தினால் செய்யறது வணக்கம் அதே போல் பட்டாங்க திரியாங்க திராங்க திரியாங்கம் பஞ்சாமன் சொல்லக்கூடிய இவையெல்லாம் ஆரம்பித்து செய்ய வேண்டியவாண்டிய மேல்நிலைக்கு போகும் போது விட்ட வேண்டியதுதான் அந்தமில்லாத முத்திக்கு உபாயமே அறியல் வேண்டும் நாசமில்லாத அந்த மோட்சத்துக்கு உபாயம் சந்திரமானது எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிந்தனை புறநே செல்லில் துயரமே சிந்தனையை வெளிமுகமாக்கப்படாது ஆக்கினால் துன்பம்தான் திரிய மேற்கில் அது உளுமமாக மறுத்து கொண்டு வருமையானால் பந்தமான துன்பம் நீங்கி பரமான இன்பம் சேருவார் பந்தத்தில் ஆழ்த்தக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போய் மேலான இன்பம் அடைவார்கள் இதெல்லாம் மேல்நிலையில் உள்ளவர்கள் சொல்கிறது இந்த இப்படி சொல்கிற பாடல்களே புறத்துறவு அகத்தறவு அடைந்த பிறகு சமாதி கூறுவதற்கான உபாயங்கள் இதெல்லாம் இது மேல்நிலை இந்த மேல்நிலையில் இப்படியெல்லாம் மனமானது பரிபாவம் அடையணும் அப்படி பரிவாகம் அடைந்தால் தான் அச்சைவரை நிற்கும் அச்சைவரை நின்றால்தான் சமாதின்னு பேர் அதன் பிறகு தான் அந்த பிரம்ம அனுபவம் ஏற்படும் அந்த அனுபவத்தின் காரணமாக புறத்தையே பார்த்தாலும் அகத்தையே பார்த்தாலும் ஒரே பிரம்மசுரமாகவே தோற்றும் அப்படிப்பட்ட ஒரு அபியாசம் பலம் ஏற்படும் சமாதிலிருந்து வெளிவந்தால் அவளுக்கு அப்படி இருக்குமா வைஷ்டத்தில் வசன் அந்த ஐமா அந்த அனுபவத்தை சொல்றார் வசனுயர் சமாதி நீங்கி ஒரு பகற்களி குனஞ்சன் வசமர தழுதழுத்த வசனத்தன் யாது செய்கேன் திசையுற எங்கு சொல்வேன் தீர்ப்பதென் கொள்வதென்னாம் விசையுயர் கற்ப போல் மேதினி எங்கும் நானே விசையுயர் கற்ப போல் நீர் பிரளயம் வந்து எல்லாம் அப்படி போல இந்த உலகம் அனைத்தும் நீரினால் மூடப்பட்டது போல நான் எங்கும் பிரம்மசுரமாகவே இருக்கிறேன் என்று பானம் அப்படியார் கொடுவோம் மேனியர் புறத்தின் உள்ளில் மேலோடு கிளெட்ரிக்கில் வானில் வையகத்தில் எங்கும் நான் என்று மற்றொன்றில்லை யானிலாவிடமும் இல்லை இனதிலாதுமில்லை தானிகள் பொருள்வே இல்லை சச்சிதானந்தம் என்றான் சரீரம் சருத்து உள்ளே சருத்து வெளியில் மேனையர் புறத்தினுள்ளில் மேலுள்ள கீழ்கீழ் விண்ணும் மண்ணும் எட்டு திக்கிலும் பத்து திக்கிகளும் யானென்றி மற்றொன்று இல்லை என் இல்லத்தேவர் வேறு இல்லை யார் இல்லா இல்லை அதே போல் இல்லாதும் இல்லை இல்லத்தில் எந்த பொருளும் எனக்கு தனிமா கிடையாது கற்பி எல்லாம் இடத்துல இருக்கிறது தானிகள் பொருள் வேறு இல்லை தன்னத்தேவர் பொருள் எல்லா விசுக்கும் இப்படி என்ன இருக்கிறது சச்சிதானந்தம் என்றான் சச்சிதானந்த நித்தியம் பூர்ணமாகிய வஸ்து ஒன்று அந்த வஸ்து நான் ஆதார் இருக்கிறேன் இந்த அனுபவம் சமாதிந்து வெளிவந்தால் தான் அத்வைத அனுபவம் பெறும் அதை விடுத்து இன்னும் பதமூர்த்திகள் அடையணும் சொர்க்காதி பதவி வேண்டும் என்று பவானை சமாதி பிறகு வறுமையானால் அதெல்லாம் துவைதமுத்திகளும் பெரும் ஜடசமாதிகள் அடயோகத்தினால் வரும் அதன் பிறகு வந்த ஒன்று வெளியில் வந்த பிறகு அவர் எங்கே பார்த்தாலும் பழைய வாசனை தான் இருக்கும் என்ன கொடுக்கல் வாங்கல எப்படியாச்சு அவன் என்ன என்ன ஏதான் இப்படி தான் கேட்பாங்க இது அகண்டபாவனை வராது அதனால் இந்த அகண்டபாவனை வரணுமான்னு சொன்னால் இந்த அப்பியாசம் செய்யணும் அதனால தான் சிந்தனை புறனே செல்லில் துயரமே திரிய மீக்கில் வந்த மாங்கி பரவான இன்பம் இந்த நிலைக்கெல்லாம் தயாராக வேகம் மனதுக்கு சொல்லுகிறது கண்டவை மூலக் காட்சி போய் காட்சியார் கலந்தவாதனேயும் இண்டு மூடமாட்டாக்களவிளங்கினே உண்டுகொள் நமக்கொரு துயர் அங்கு வீடு பண்டைமேவிய பயமெல்லாம் வரும் ஒரு பதத்திலும் புகழாமே அவதாரிகை வீட்டை அடைதற்கு உபாயம் அசைவரா நிற்றல் என்று கூறினேர் இனி அசைவரா நிற்றற்கு உபாயமும் அங்கனம் நிற்றா நின்றால் வீடு வருமாறும் எங்கனவென்று மனம் கேட்பாமியார் கூறுகின்றது கண்ட வயம்புல காட்சி போய் காட்சியார் கலந்த வாதனையாவும் விண்டு மூடமற்று அலையிலா கலலென விளங்கினை எனி நெஞ்சே என்பது ஐம்பொறிகளால் காணப்பட்ட சத்தாதி விஷய காட்சிகளும் போய் அவ்விசய காட்சியால் ஏறி இருந்த வாசனைகள் அனைத்தும் விட்டு நீங்கி வாசனை முடிவில் தோன்று தோன்றும் மறைப்பும் அற்று நிற்த்தரங்க சமுத்திரம் போல விளங்கா நின்றன ஆனால் நெஞ்சமே குண்டுகோள் நமக்கு ஒரு துயர் ஆங்கு வீடு உலங்கையிற்கு அணியேயாம் என்பது பிறவித் துன்பங்களுள் ஒரு துன்பமாயினும் நமக்கு உண்டாமோ அவ்விடத்து வீடு உள்ளங்கை நெல்லிப்பழம் போல உண்டாம் பண்டை மேவிய பயமெல்லாம் அரும் குருபதத்திலும் புகழாமே என்பது முன்னர் பொரிந்து இருந்த துன்பத்திற்கு பயந்த பயம் நீங்கும் குரு துரியத்தையும் ஏம் அடையலாம் என்று விவேகம் கூறிட்டென்றவார் ஆகவே இந்திரியங்கள் வழியாக செல்லக்கூடிய மனதை திருப்பி உள்முகமாக்கி அசைவர மனதை சமாதியில் நிறுத்தணும் அது உபாயம் அப்படி செஞ்சாக அந்த மனமானது வெளிவரும்போது என்ன சொன்ன மாதிரி எல்லாம் பிரம்சுரமாக தோற்றுவதற்கு அப்போ பிறவி துன்பம் இல்லாமல் பண்டை மேவிய பயமெல்லாம் மறம் அப்படின்னா அந்த நிலையிலிருந்து இந்த குருதுரியம் என்று சொல்லக்கூடிய சரதுக்குனி பரமானந்த பிராப்திய அமுத்தி கிடைக்கும் என் எல்லாம் விளக்கம் கேவல சகலங்களில் அன்றி சுத்த நிலையில் துன்பம் இல்லாமையால் ஒரு துயர் உண்டுகோள் நமக்கு என்றும் அச்சுத்த நிலை பெற்றோர் குரு அடைவர் அகலின் குருபதத்திலும் புகழலாமே என்று கூறப்பட்டனர் சகல கேவலம் சகலம் என்ன ஜாக்கிர சப்பன சகலம் பெயர் கேவலம் என்ன சுளி தேவ மூன்றும் இல்லாத துரிய அவசியம் ஆண்காத அவசிய சமாதாவசை அந்த நிலையில் இருக்கும்போது எந்த துன்பம் இல்லை அதனால் புகழாமேன்னு சொன்னார் என்பது விளக்கம் இதற்கு உதாரணம் சிக்ஷன போதம் வினவிற்பறத்தை அறிவுறுதற்கு அவத்தை புலன் வினை மாறியே நனவிர் சுழித்து நிலை வரின போருட்டிகளும் நிலமாகவே பரத்தை அறிவுறுவதற்கு அவத்தை வினவில் அந்த பிரம்மசுரபத்தை அறிவதற்கு எந்த அவசிய முடியும் என்று கேட்பாயானால் புலன் வினை மாறியே புலன்கள் புறத்தே சொல்லக்கூடிய அந்த செயல்களிலிருந்து விடுபட்டு அகத்தே செல்ல வேண்டும் அப்படி சென்ற பிறகு நனவில் செலுத்திய நிலை வரின் இந்திரியங்கள் வெளிப்போகாமல் தன் தன் கோலங்களில் இருக்கணும் அதே நேரத்தில் விவகாரம் பண்ணப்படாது மனமானது உள்முகமாகாமல் அந்த கோலங்களே இருக்கணும் ஆனால் விவகாரம் பண்ணப்படாது நனவிச் சொல்லுத்த நனவில் சொலுத்திய நிலை வரின் வருகிற அறுதி பொருள் சாமான்யம் இல்லை வருங்காலத்து அப்பொருள் அந்த பிரம்ம பொருளானது அனுபவமாக தெரியும் நலமாகவே தெரியும் சந்தோஷமாக தெரியும் துக்கமில்லை ஆனந்தமாக இருக்கும் என சச்சன பார்த்து ஒரு பொருட்டு வினவீர் பரத்தை அறிவுறுதற் கவத்தை புலன் வினை மாறியே நினைவில் சொலித்த நிலை வரினா போட்டு பொருட்டி அழும் நலமாகவே என்று கேட்டு புகழரும் பரபிரம கடல்ஜனில் புனர்பர திரையீசன் சகமுடாருயிரனோ நுரையாதிகள் தந்து மாற்றிடுமென்றே பகரு நான் வரையனின் நதியில் அதை அதைப் பற்றுவாம் விழுகிற்பம் சுகஸ்வரூபமே அனைத்துமென்ற அகற்றுதி புவித பாவனை நெஞ்சே அவதாரிகை அசைவர நிறற்கு உபாயம் ஐம்புலக் காட்சியும் கரணவாதனையும் மறைப்பும் நீங்குதல் என்று கூறினேர் ஐம்புல காட்சி ஒன்று அது கரணவாதனை கரணத்தின் மூலம் வர்றது மறைப்புக்கள் இதெல்லாம் போய் போகணும் என்று சொன்னீர் அக்கரணவாதனையும் மறைப்பும் நீங்குவதற்கு முன்னர் ஐம்புல காட்சி நீங்க வேண்டும் அகலில் இக்காட்சி நீங்குவதற்கு உபாயம் என்று மனம் கேட்பமே கூறுகின்றார் இந்த உலகத்தை பார்த்தா சத்தியபூசு தான் இருக்குது இது நீங்கிறதுக்கு ஒரு உபாயம் வேணுமல்லவா அந்த உபாயம் சொல்லுங்கன்னா ஏதோ சொன்ன பாடன்னு சொல்றேன் புகழரும் பரபிரமாம் கடல் வேணில் ஈசன் சகமோட ஆர்வீரனும் நுரை ஜாதிகள் தந்து மாற்றிடுமென்றே பகரு நான்மறை எனேன் என்று வாக்கு மனோதீதமாயிருக்கின்ற பரபிரமமாகிய கடலின்கண் விட்டு நீங்காத பறையாகிய திரையானது ஈஸ்வரனது நாகதத்துவ முதல் பிரகதி தத்துவம் நீராகிய ஜகங்களும் சராசரங்களாயுள்ள உயிரினங்கள் என்று உயிரினங்களும் என்று சொல்லப்பட்ட முறை திவலை குமிடிகளை தோற்றம் செய்து கொடுக்குமென்று நான்கு வேதங்களும் சொல்லுமேனேன் இங்கே வேதம் தான் பிரமாணம் அது வேதங்கள் என்ன சொல்லுகின்றன உதாரணமாக சொல்கிற பிரம்மமான கடல் தேனில் புனர்வரை திரை ஈசன் சகமோட ஆர்வயிர் நுரையாதிகள் திறந்து மாற்றிடுவார் இந்த பிரம்மஸ்வரபம் சமுதிரமாக வைத்துக்கொள்ளால் புனர்வரை திரை ஈசன் புனர் அதில் சம்பந்தப்பட்ட கற்பிதமாக சம்பந்தப்பட்ட மாயை அதன் அதனால் அந்த காட்டில் சம்பந்தத்தினால் எப்படி அலைகள் ஏற்படுகின்றனவோ சம்மந்தத்தில் இப்படி மாயன் சம்பந்தத்தினால அலைகள் ஏற்படும் அதை திரை புனர் பறை திரை அது ஈசன் அதனால் அதில் உற்பத்தி ஆகக்கூடியது என்னென்ன ஈஸ்வரன் ஜகம் ஆருயிர் என் நுரைய அதிர்வு உண்டாகின்றன நுரையர்கள் நிறைய தனியோ இருக்கின்றன என்று நான் முறை அப்படி சொல்லுது வேதம் சொல்லுது அப்படி இருக்கிறது சமரம் சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் பிரமாணமாக கூறுகின்றன அப்படி இருக்கும்போது அதில் எதை எதை பற்றுவான் விடுவிருப்பான் இந்த நுரைகள் சமுதாயத்திலிருந்து அடித்து கொண்டு வரும்போது கல்லை கல்ல தள்ளும்போது அது எந்த அலை நுரை இது எந்த இது ஆனலையா பெண்ணிலையா சின்னதாக பெருசா என்று அதன் உரைகளை பிரித்து பார்க்க முடியுமா அதை பண்ணுவோம் நிறையாட்டு பொதுவாக தள்ளி விடுகிறோம் அப்படி போல் எதை எதை பற்றுவான் இந்த உலகத்தில் என்று நினைத்து இந்த உலக போக பாத்தியங்களை தள்ளுபடி செய்யணும்னார் இப்போ என்ன செய்யணும் சுகஸ்வரூபமே அனைத்துமே என்று அகற்றுதி எல்லாம் பிரபஸ்வரூபந்தான் என் நிச்சயம் பண்ணுறதுக்கு எல்லாம் தண்ணி மையம்தான் என் தண்ணி அதன் அலைகள் தண்ணி அது உரைகள் தண்ணி எல்லாம் தண்ணி நிச்சயம் பண்ணணும் அப்படி போல் பிரோசோகத்தில் இருக்கின்ற ஜெகஜீவரின் முப்பத்தஞ்சு தத்துவங்களும் பிரமத்துக்கு அன்னிமாக இல்லை பிரமத்துக்கு அன்னிமாக தோற்றம் கொள்வதற்கு மாயின் சாமர்த்தியத்தினாலே உண்டையோடைய விசாரதிசையில் கிடையாது வேற நிச்சயம் பண்ணணும் அப்படி நிச்சயம் பண்ணால் துவித பாவனை நீங்கிவிடும் அகற்றுதிய துவித பாவனை நெஞ்சு இதுதான் உபாயம் என்ன இத்தகைய உபாயத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் ஆகவே அதில் எதை எதை பற்றுவா விழுகிருப்பாம் என்பது அக்கடல் திரையில் தோன்றிய இப்பிரபஞ்சத்தினுள் எதனை எமது என்று பிடிப்பம் எதனை எமது அன்று என்று விழுப்பம் இங்க நம் பற்றுவதற்கும் விழுப்பதற்கும் விட வேறின்மையால் சுகசருகமே அனைத்துமேல் அகற்றுவதை துவித பாவனை நெஞ்சே எல்லாவற்றையும் ஆனந்த சுருபம் என்று ஏன் நிச்சய ஞானத்தால் நெஞ்சமே அது இது என்று பகுக்கும் துவித பாவனையை நீக்குதி என்று விவேகம் கூறிற்று அப்படிப்பட்ட ஒரு பாவனை இது உபாயம் ஐ அத்யத பாவனைக்கு நல்ல உபாயங்கள் என்றவாறு பிரம்மத்திற்கு அபிண்ணமாக இருக்கின்ற பறை அசைவான மாயையில் பிரபஞ்சம் தோன்றி ஒழுங்குதலின் பிரம்மத்திற்கு அபிண்ணமாக இருக்கிறது என்று சொன்னால் கற்பித்த அபின்னம் எது வாட்ச அபின்னம் அல்ல அபின்னம் போல சொல்றது அவ்வளோதான் மாயில் பிரபஞ்சம் தோன்றி ஒழுங்குதலின் நீ உண்டாகி நீங்குதலின் அப்பறை திரை என்று கூறப்பட்டது அதாவது எப்படி சமுத்திரத்தில் அலைகள் தோன்றி ஒழுங்குதோ அப்படி போல் இது பிரம்மத்திரத்தில் மாயானது தோற்றம் பெற்றும் இன்று ஒடுங்கிறது பிரமத்தில் ஒழுங்குது அதெல்லாம் பறை திரை என்று சொல்லப்பட்டது உயிர் என்பது தானியாக பெயர் ஸ்தானாக பெயர் தானியாக பெயர் இலக்கலாம்னு சொல்வார்கள் விளக்கு ஒடிந்தது அப்படின்னு சொன்னால் விளக்கு என்பது சுழரை குறிக்கும் அது ஒடிகிறது இல்லை அந்த சுழருக்கு ஆதாரம் வாரிக்கின்ற எது கம்பமோ எதோ இருந்தால் அது ஒடிஞ்சு அர்த்தம் அதாவது ஸ்தானம் இது இடம் அது வந்து ஸ்தானி ஆகியன் இலக்கு கொஞ்சம் சேர்ந்தது அதான் ஸ்தானியாவை பெயர் ஸ்தானாவை பெயர் கூறு சிரித்தது அப்படின்னா ஸ்தானாகிபேன் பெயர் இடவாகவேன்னு சொல்லுவாங்க காகம நெறி கூறி வேத என்னும் குற்றம் ஆகாதோ எனின் இந்நூல் சமரச நெறியாகலின் நெறியாகலாலும் ஆகமத்தில் சோகம் பாவனை குரலாலும் குற்றம் ஆகாது என்பது அறிக இதுவரைக்கும் ஆகமநெறியாக சிவம் வீடு என்று தூத பாவனையிலே வந்தது இப்போ நீங்கள் ஆகமநெறி சொல்லிகிட்டு வந்து பிரம்ம பாவனை கொண்டு வர்றீங்களே எங்கும் பிரம்மதாக இருக்கிறது என்று இப்படி மாற்றிட்டீங்களே என்று மனம் கேட்குது ஆகமம் வந்தது பேத்தின்னு வந்தது தான் அதோட ஆகமத்தில் சோகம் பாவனை சிவம் நான் என்று இருக்கிறது அதே போல் இங்கே அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்ம சிவன் இருக்கிறது அங்கே சிவம் நான் என்று சொல்லலாம் நான் சிவன் சொல்லப்படாது அவங்க துவைத பாவனையில் இங்கே நான் பிரம்மம் பிரம்மம் நான் என்று சொல்லலாம் அபேதபுன்னு சொல்லலாம் இதை அதுக்குள்ள வித்தியாசம் அதனால இது சமரச நூல் அப்படின்னாக்கா வேற செய்வ நூலெல்லாம் அத்யத்துக்கு உடன்பாடு உள்ளணும்னு அர்த்தம் அதனால் சொல்ல தப்பு இல்லை என்று சமாதானம் சொல்லப்பட்டது அதன் பிறகு இதற்கு உதாரணம் திருவம்மானை பார்த்த விடமெங்கெல்லாம் பரமன்கானை பாராமல் என்னாலும் பாடுபட்டேன் அம்மானை பார்த்து விடமெல்லாம் பரமன்கான அம்மானை எங்கே பார்த்தாலும் பரமசுரமாக தோற்று ஆனால் இதுவரைக்கும் பாராமல் விசாரியாமல் அர்த்தம் இப்படி விசாரணை செய்யாமல் இன்னாலும் வாழ்பட்டேன் அம்மா இதுவரைக்கும் நான் துக்கமடைந்தேன் எப்போது விசாரம் பண்ணுறோமோ அப்போது பிரபோ சுரமாக தோற்றம் விசாரம் இல்லாதனால பிரபஞ்ச தோற்றமாக இருக்குது காணல் ஜலமாக தோற்றுகிறது விசாரம் பண்ண பிறகு ஜலமாக தோற்றினாலும் கூட காணலில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படி போல் பிரபஞ்சம் விசாரணைக்கு முன்னே சத்தியமாக தோற்றுச்சு அது விசாரணைக்கு பிறகு பிரபஞ்சமாக தோட்டினாலும் கூட அது மித்த என்றும் பிரமத்துக்கு அன்னிமா இல்லை என்றும் நிச்சயிக்கப்படுகிறது அதான் அதனால் என்ன லாபம் சர்றதுக்கு பரமானந்த பிராப்தியாகல இப்போ லாபம் இந்த முத்தி கிடைக்கிறது அது இங்கேயே இந்த ஜென்மத்தில் சரித்திரையே கிடைக்கிறது போய் அடைகிறது இல்லை போய் அடைகிறது அல்ல எங்கே போய் அங்கே போகிறது வர்றது எங்கே நிறைந்த மனோ சிறுமா நானாக இருக்குமோ போகிறதுக்காவது வர்றதாகுது பரிசின்ன பாவனையெல்லாம் போயிடுச்சு எல்லாம் பாவன அமையந்தான் உலகமே பாவனம்தான் சகலமும் பாவனை மனதின் பாவனை தான் பிரபஞ்சம் மனதின் பாவனை தான் சுகூக்கம் மனதின் பாவனை தாழ்வு எல்லாம் பாவனை காரணம் ஆக அந்த பாவனைகளை மாற்றி அமையங்கள் தான் வேதான்னு சொல்லுங்கள் கொள்ளுங்கள் அந்த பாவனையில் கடைசி பாவனையாக அழுத்தமாக விசாரித்து சேர்ந்து அப்படி சேர்ந்து கொள்வீர்களானால் அந்த கடைசி நிலை அப்போது மனதுக்கு அதுக்கு மேலே மனம் நின்று விடுகிறது மற்ற பாவனைகள் எல்லாம் இதற்கு கீழ்பட்ட பாவனைகள் அதில் போன சாந்தி ஏற்படுவதில்லை தற்காலிக சாந்தம் ஏற்படும் ஒருவனுக்கு ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது அது மனதில் சஞ்சலம் இருந்தது கிடைக்கலையே கிடைக்கலையே ஒரு நாள் நல்லா கிடைச்சிருச்சு எதோ காரணத்தினால நல்லா சாப்பிட்டான் அப்போ இத்தனை நாள் இருவாதையும் கிடந்த நல்லா இருந்தது ஆனந்தமாக இருந்தது என்று சந்தோஷப்பட்டான் இது வரைக்கும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லும் பார்ப்போம் ஒன்றா இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் அப்புறம் ரெண்டு நாள் மறுநாள் இன்னும் யாராவது கொடுப்பாங்கனான்னு ஏற்க வரும் இல்லையா வாங்கலையா வாங்கலையேன்னு தக்க வரும் அதில் இடம்பெற திருப்தி திருப்தி அதில் அன்னைக்கு கொடுக்கலாம் ரெ இருக்கலாம் அப்புறம் ஆயுள் பூரா திருப்பி வருமா ஒருபோதும் வராது அப்படி போல் உலக சரி அத்திரையும் அப்படித்தான் இருந்தாலும் சரி வீடு வாசல் மணி மக்கள் சகலமும் இருக்கட்டும் எல்லாம் தற்காலி திருப்தி அது ஏதோ அனுகூலமாக இருக்கிற வரைக்கும் மனசு ஒடுங்குது அப்போ ஆனந்தம் தோற்றுறது அனுகூலம் நீங்கட்டும் துக்கம் தரும் கணவன் மனைவிக்கு ஒத்துமையிலேனா துக்கம்தான் மகனுக்கு அப்பனுக்கு ஒத்துமையிலன்னா துக்கம்தான் வாத்தியாரி மானுக்கு ஒத்துமையிலன்னா துக்கம்தான் முதலாளி தொழிலாளிக்கு ஒத்துமையில் துக்கம்தான் எல்லாம் துக்கம்தான் ஆகிய எந்த விபத்திலையும் அந்த கர்மம் கூட்டி வைக்கிற வரைக்கும் சுகம் இருக்கும் கர்மம் முடிஞ்சது துக்கம் சேர்ந்தது அதெல்லாம் தற்காலிக சுகம்தான் நிரந்தர சுகம் இருக்கு அகண்ட பாவனை சுகம் இது எந்த சூழலையும் மாறுறதில்லை அது முதலாளிக்கு சண்டையா முதலாளிக்கா சரி அவன் கர்மம் அப்படின்னு விட்டுருவாங்க அதோட சரி அகல பிரம்ம சுரூபத்தில் சகஜ விதங்களா கர்மத்துக்கேடா கொடி பெரியதான் இது என்ன முக்கியமான முக்கியத்துவம் இருக்கு அவ்வளோதான் எப்ப போட்டோம் அகல தட்சான பிரம்மம் எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது அதான் நானும் அப்படி நானா இருக்கும்போது இது என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கிட்டு இல்லை எதுவாக நடக்கட்டும் முதல் நாள் சண்டையாக சரி இப்படி ஒரு காலை போல நடந்துகிட்டு போகட்டும் இல்லை துபாய் நாளில் சண்டை நடக்குதா சரி நடக்கணும் பெரிய ஆரத்துல நடந்துகிட்டு போகட்டும் நம்ம நாள் சண்டை வருதா சரி வந்துட்டு போகட்டும் இல்லை நம்ம தலைமையில் கொண்டு போகிறோம் போட்டு போகிறோம் என்ன பிள்ளைக்கு போச்சு அது அது தடுக்க முடியுமா போறவுடனே வேணாம் சொல்ல முடியுமா இல்லை போடாதவனே போடணும் சொல்ல முடியுமா ரெண்டது நம்ம கிடையாது நாம் இன்னும் தாக்கியாக இருக்க வேண்டியதா கர்மத்துக்கு இடம் வாழ்க்கையில் கூலி பிரிக்கிறோம் நிச்சயம் அந்த நிலை வருபது அப்படி வரும்போது அகண்ட பாவனையினாலே நம்ம சுகம் தேவையான கிடையாது நிரந்தர சுகம் கொடுக்கணும் தற்காலி சுகம் அல்லாது அதை விட விருத்தி இல்லை நிரந்தர சுகம் கொடுக்கறது அது ஒரே ஒரு விருத்தி தான் கடைசி நிலையத்தான் அதை சம்பாதிக்கிறது இந்த உபாயங்களாக ஆக இத்தகைய உபாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதனால தான் பார்த்தவிடமெல்லாம் பரவன்காலம்மான பாராமல் இருந்தாலும் பால்பட்டேன் அம்மானை இந்த நிலையை முன்னாலே எனக்கு விசாரம் இல்லாதனால தெரியவில்லை விசாரம் தெரிஞ்சதுனால எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்று திருவண்ணாம திருவம்மா இல்ல ஒரு பாட்டு அதன் பிறகு சிவானந்தமா ஒரு பாட்டு எங்கும் சிவமொழியவில்லை அவன்ற நானே அங்கம் திரள் கருவி ஆனவமாம் பொங்குமிருள் மை செய்த மா மா மா மா மா மா மா மா மா மா மாயை மாயை வினை மனைத்தும் பொ எங்கும் சிவமொழியவில்லை அவன் தன் ஆணை எல்லாருத்தையும் பிரம்மந்தான் இருக்காது அது தான் வேறு கிடையாது நானாக சொல்கிறேன் அவருடைய உத்தரவு ஆணை கணக்கு அங்கம் ஒன்று திரள் கருவி ரெண்டு ஆணவம் ஆம் பொங்குமிருள் மூன்று மை நாலு அது செய்த மாமாயை ஐந்து மாயை அப்புறம் வினை ஆறு மற்ற அனைத்தும் எல்லாம் ஏழு அது ஏழுக்கு ஏழு பொய்யது ஏழு போய் மற்ற அனைத்தும் ஆகும் பொய் பொய் பொய் பொய் பொய் பொய் ஆகவே எல்லாம் பரமசுரபம் என்று பார்க்கணும் அதில் சரீரம் முதலாக அகங்காரம் முதலே அத்தனையுமே பொய்யை தேர கிடையாது காதல் ஜலம் கிழக்க போகிற தண்ணி மாதிரி தெரிஞ்சாலும் போய் தான் மேற்கு போடுற தண்ணி மாதிரி தெரிஞ்சாலும் போய் தான் அது திக்குனாலேயே அது மெய்ய ஆயிறதில்லை அப்படி போல் இங்கே எந்த ரூபத்தில் இருந்தாலும் நமறு பிரபஞ்சம் மித்தி தான் பிறகு எது சத்தியம் அரிஷ்டானமாக பிரம்தான் சத்தியம் அந்த அரிஷ்டானம் எது நம்முடைய அதிஷ்டானம் தான் எல்லா ஜோலுக்கும் அது அதிர்ஷ்டானம் அதித்தார் வேறு கிடையாது அது அரிஷன் சைதன்யம் எங்கே நிறைந்தது அது பரிச்சினமல்லாம் பரிச்சின்னம் அதில் வாயை சம்பந்தத்தினால பரிச்சனம் போன தோற்று வைக்குது அது தோற்றுவிக்குது என்று நிச்சயம் பண்ணி இது வரும் தோற்றம் தேவை வேற இல்லை என்று நிச்சயம் செய்கிற காலம் வரும்போது அதை விசாரணையினுடைய முடிந்த நிலை அப்படி வரும்போது அந்த மனமானது பிரம்மஸ்வரூபத்தை தரிசிக்குது அந்த தரிசனம் தான் அகண்டாகார விருத்தி என்கிறது அந்த அகண்டாகார விருத்தினால் நாம பிரபஞ்சத்தில் மித்தியாதி நிச்சயம் உண்டாகிறது மித்தியாதி நிச்சயம் உண்டான காரணத்தினாலே லாபநஷ்டங்களில் சோபானம் உண்டாகும் கர்மங்களில் உதாசீனம் உண்டாகும் பலன்களில் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆக மனநிலை எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் அமைதிக்கு பிறகு ஆனந்தம் வெளிப்படும் இதெல்லாம் அந்த சமாளிக்கக்கூடிய உபாயம் வழியாக இப்போது ஆரம்பத்தில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அல்லது மிக நிலையில் விசாரம் பண்ணக்கூடிய நிலை நலத்துறவு புறத்துறவு அடைந்த பிறகு இன்னும் இந்த மனமானது வீத பாவனை எதிர்க்கிறது தியானம் ஜபம் பண்ணுறது இருக்கிற ஆக்கிரகங்கள்லாம் போன பிறகு இன்னும் சுரூபத்தை அலைவில்லை என்று இயக்கம் வரும்போது இந்துபாயங்கள் பொருந்தி மொழியாக ஆரம்பத்தில் பொறுத்தாங்க ஒன்றாங்களா ரெண்டாங்களா படிக்கிற பையனுக்கு காலேஜ் பாடப்படும் திட்டம் அவனுக்கு அது உபயோகம் இல்லை அதனால அக்காலேஜ் பாடத்திட்டம் இருக்கு அது அவனுக்கு உபயோகம் இல்லை என்றாலும் அதற்குள்ளே மாணவர்கள் படிக்கத்தான் செய்கிறாங்க அப்படி போல பக்குதிகளுக்கு இந்த நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நெஞ்சமேயினி பாவனாதீதமாக நின்று நீ நிற்பாய் எஞ்சுராதகல் புரண பாவனையை யோர்ந்திலைய நீ நுழகெல்லாம் அஞ்ச நாக்காளன் மே நீ என்றோர் தில்லை எனினர் உள் சுரந்தெம்பால் வஞ்சமற்றிடும்படிவ அடைந்ததோர் வடிவையோர் தூய்வாயே அவதாரியை ஐம்புலக் காட்சி நீங்குவதற்கு உபாயமும் கூறினீர் இனி நினைப்பும் மரப்பும் அற்று சமநிலையில் நிற்றற்கு நானா உபாயமும் கூற வேண்டும் என்று மனம் கேட்ப அதற்கு மேற்கூறுகின்றது முன்னாலே வெளிமுகமாக இருக்கின்ற காட்சிகளை நீக்குவதற்கு பிரமபாவனை கொள்ள வேண்டும் என்று உபாயம் சொன்னீர்கள் இப்போது மனதிற்குள்ளே குழப்பம் ஏற்படுகிறது நினப்பு மரப்பு இதெல்லாம் ஏற்படுகிறது சமநிலை அடையணும் அதற்கு உபாயம் சொல்லுங்கோ என்று கேட்குறேன் நான் சொல்கிறேன் நெஞ்சமே எனி பாவனாதீதமாய் நின்றினு என்பது நெஞ்சமே இனி ஒன்றையும் சுட்டி பாவியாது பாவன அதீதமாகி நிற்குதில்லை செய் என்று சொல்லும் பாவனையற்ற நிலை இருப்பாயாக அது என்று சொன்னால் இன்று எனின் எஞ்சுராதகல் புலன பாவனை ஓர்ந்து என்பது அங்கன் மிட்டுக்கு இல்லை எனின் அணு திறனை காஷ்ட முதலியவற்றிலும் குறைவுபடாது விரிந்த பரிபூர்ண பாவனையாயினும் கருதி நேர்ப்பாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற அவர் அது பிரபல் சுரவானது அணுவிலையும் திறனம் துரும்பிலையும் காஷ்டம் கட்டையிலும் இன்னும் எல்லாவற்றிலும் நீக்கமில்லாமல் நிறைந்திருக்கிறார் என்ற பாவனையை கொள் இது பிரவ பாவனை அப்படி கொள்ளணும் அதன் அதுவும் முடியலே என்று சொன்னாங்க இளையெனில் உலகெல்லாம் அஞ்சனக்கலன் மேன் என்று ஓர்ந்து என்பது அகுது இன்று எனின் ஜடசித்தாய் விளங்கானின்ற இப்பிரபஞ்சமெல்லாம் காலகண்டத்தினை உடைய சிவனது அஷ்டமூர்த்தம் என்று ஏகபாவனையை பண்ணி நிற்று முதல்ல ஒரே உருவமற்ற பாவனையை சொன்னது அது என்னால் முடியான்னு சொல்கிறியா உருவத்தோடு கூடிய பாவனை செய் ஆனால் அந்த உருவத்தோடு கூடிய பாவனை அஷ்டமங்கல முகூர்த்தமாக பாவனை செய் அது எப்படி பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் அஞ்சு அதுமாதிரி அக்னி இது சோமசூரிய அக்னி சோமம் சூரியன் சந்திரன் சூரியன் ஜீவன் ஆகவே எட்டும் அந்த சிவனது உருவம் என்று நினைப்பாயாக சிவனு உருவம் எப்படி இருக்குது கைலாசில் ஒரு சின்ன உருவமாக ஜிடாதாரியாக இருக்கிறது நினைக்க வேண்டாம் அவர் பஞ்சபோதங்களும் இருக்கிறார் சூரியசந்திரத்தில் இருக்கார் ஜீவனத்தில் இருக்கார் என்ன பாவனை பண்ணு அஷ்டமங்கலமூர்த்தன் பேர் இந்த மதிப்பருதி எரிநீர்கள் வானவனியமான் வடிவாய் இல்லை சொன்னார் அப்படி பாவனை பண்ணும் இது உருவம் இப்படி உருவத்தையும் பாவனை பண்ணிக்கோ ஆனாலும் எங்கள் எழுந்திருக்கிற அந்த உருவம் எட்டு பிரிவாக இருந்தாலும் கூட ஒரு சிவன் தானே இப்படி ஒரு பாவனையாக பாவனை இலையெனில் அது விட என்னால் முடியான்னு சொல்றியா அருள் சுரந்து எம்பால் வஞ்சமற்றிடும் படிக்கு இவன் அடைந்தது ஓர் வடிவை ஓர் துய்வாயே ஆகதும் இன்றெனின் அச்சிவம் தானே கிருவை நிரம்பி எவ்விடத்துமுள்ள உம்மளங்களும் அரும்படிக்கு இந்நிலத்தின்கண் மாடுவ சட்டையை சாத்தி எழுந்தருளி வந்த ஒப்பட்ட குருமூர்த்தத்தை இடைவிடாது அனைத்து நிற்றி பிழைப்பை என விவேகம் கோரிற்று என்பவர் அப்படி இல்லைன்னா கண்ண முன்னா இருக்கிற குருவையாவது பிரம்மஸ்வரமாக பாவனை பண்ணும் அவர் தோழசீரம் தாங்கி வந்திருக்க பிரம்மஸ்வரமே என்று அப்படி செய் அப்படி பாவனை செய்யும்போது அகண்ட பாவனை மிக சீக்கிரம் அந்த மனசு பற்றி பிரம பாவனையாக ஏகபாவனையாக கொள்வாயாக என்று இது ஒரு உபாயம் நிற்பாய் என்பதனை மற்ற இரண்டு இடங்களிலும் கூட்டி கொள்க உய்வாம் உய்வாய் என்பதனை கடையிலை தீபமாக கொண்டு எல்லாவற்றோடும் கூட்டுக என்றார் கடையில் தீபம் கீழே இருக்கின்ற ஒன்றை வைத்துக் கொண்டு நிற்பாய் என்று வச்சுக்கணும் உய்வாய் அதாவது அந்த உய்வாய் கடைசி நிலைகிற பாருங்கள் வடிவில் ஓர்ந்து உய்வாயே இருக்குல்ல அதே எல்லாத்துக்கும் சேர்க்கணும் நஞ்சமே இனி பாவனாதீதமாய் நின்றிடின் நின்றிடு உய்வாய் இன்றியனின் நிற்பாய் உய்வாய் எஞ்சுரா அகல் புரணபாவனை ஓர்ந்து உய்வாய் இளையனில் உலகெல்லாம் அஞ்சனக்கல்லன் மேனி என்று ஓர்ந்து ஓர்ந்தால் உய்வாய் இளையனில் அருள் சுரந்த் எம்பால் வஞ்சமற்றிடும் படிக்கு இவன் அடைந்தது ஒரு வடிவை ஓர்ந்து உய்வாய் என்று கடையில பேர் ஒரு வீட்டில் கடைசியில் தீவன் வச்சிருந்தா அது எல்லா வெளிச்சமும் தெரியும் நடுவில் இருந்தால் நடுவில் பேர் முதலே இருந்தால் முதலீத் பேர் முன்னாள் பாட்டு முன்னாள் இருந்தால் இப்படி ஒரு இலக்கணம் அதனால் செய்யலாம்னு அதன் பிறகு ஞான வாற்றத்தில் ஒரு பாட்டு அறிவெனும் விதை சங்கற்பமாம் சங் முளையாம் சங்கற்பம்மாம் தன்னை பிரிவுற செய்து தானே பிறக்கும் பெரிதுர வளர்ந்திடும் தானே செரிதுயருளியா இன்பமுன்றில்லை ஆதலால் சேப்பு சங்கற்ப நெறிவுற நினையே நிற்புரு நிலையின் நிமிடமும் பாவனை நினையே அறிவேறும் விதை சங்கற்பமாம் அறிவு என்று இருக்கின்ற ஆத்மா இருக்கிறது அதுக்குள்ளே ஒரு விதை பொழுது அது வந்து உண்டாகிறது ஒரு விதை கற்பித்த விதைன்னு பெயர் அது சங்கர்பமாக வருகிறது முதல்ல அதுதான் முளை முளையாம் அனைவரும் சங்கற்பமாம் தன்னை அப்படிப்பட்ட சங்கர்பத்தை பிரிவுறத்தானே செய்து அது சங்கற்பங்கள் அணையங்குடியாக பிரிவினை செய்யப்பட்டு தான் பிறக்கும் அது உற்பத்தி ஆக ஆகின்றன பெரிதூரா வளர்ந்துடும் தானே அது விஸ்தாரமாக வளர்கின்றன செரிதுயர் ஒழிய இன்பம் ஒன்று இல்லை அதனால் என்ன லாபம் துன்பம் பொரிஞ்சிருக்கிறத்தார் வேறு கிடையாது இன்பம் கிடையவே கிடையாது அதனால் செப்பு சங்கற்ப நெறியுற நிலையில் அதனால் சங்கற்பத்தை நீ செய்ய வேண்டாம் என்ன செய்யணும் நிர்பூர்வ நிலையின் நிமிடமும் பாவனை நினைவில் அந்த இந்த உலகம் முன்னால் நிற்குது நமக்கு அதில் நிமிடமும் கூட சத்திய பாவனையை கொள்ள வேணும்னு அர்த்தம் முன்னாடி எல்லாத்தையும் நினைக்காமல் இருக்க முடியாது இப்போ என்ன செய்யணும் வித்தியாச பாவனையே இருக்கணும் கால தோற்றுது ஜலமாக தான் இருக்குது அது குளிக்க உதவாது குளிக்க உதவாது என்று நிச்சயம் பண்ணுறோம் அதனால் என்ன பண்ணுற உதாசீனமாக இருக்கும் அது விவகாரம் பண்ணுறதில்லை அப்படி போல் இந்த உலகம் தோற்றம் உண்டு வாஸ்தம் இல்லை மிச்சை நிச்சயம் பண்ணாக்கா இதில் விவகாரத்தில் அழுத்தம் இருக்காது அதோடைய பலன்களில் சவபானம் உண்டாகும் லாப நஷ்டம் சுகதுக்கம் உண்டாகாது அதுதான் நிமிடமும் நினையே பாவனை நினையே என்று சொல்றேன் பூரண பாவனை என்பதற்கு உதாரணம் பொருந்திரட்டி அண்டமெண்டிகெங்கண்ணும் அடங்கச் சூனியமதாக கண்டுகொண்டிருக்க கண்ட கருத்தையும் மறவே விட்டால் அண்டமெண்டெங்கண் அண்டமெண்டிங்கெங்கும் அண்டமெண்டிகெங்கண்ணும் நின்ற ஆனந்தத்தை கண்டுகொண்டிருக்கும் வண்ணம் கணத்தில் வந்து அன்றே அண்டம் எந்திக்கு எங்கொண்ணும் எடுத்துக்குகள் அடங்கச் சூனியமதாக எல்லாம் மொத்தமாக இது வெறும் பொய் என்று சூனியமதாக கண்டு கொண்டு இருக்க அப்படி பார்த்து அபியாசம் பண்ணணும் பார்த்த பிறகு கண்டகரத்தையும் அறையவிட்டால் அந்த பாவனையும் நீக்கும் நீக்க முடியாது செய்வோம் அண்டம் என் திக்கு எங்கண்ணும் மா என்ற ஆனந்தத்தை இந்த உலகத்தில் எட்டு திக்குன்னு இருக்கின்ற ஆனந்தத்தை கண்டுகொண்டிருக்கும் வண்ணம் கணத்தில் வந்து ஒதிக்கும் அந்த உலகம் தோற்றிக்கொண்டிருந்தாலும் கூட ஆனந்தம் தோற்றிக்கொண்டு தான் இருக்கும் ஆகவே இது உலகம் சத்தியம் இது சுகம் என்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் துக்கம்தான் ஒரு மொழி சுகம் வராது ஒரு சுகமாக சுகம்தான் இருக்கும் நிரந்தரத்து சுகம் இருக்காது தற்காலி சுகம் இருக்கு அது லாபம் தானே என்று தற்காலிக சுகம் அடைத்ததுக்கு பிறகு அதிக துக்கம் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு சுகம் நிலைக்காமல் போச்சு இது வராமல் இருந்தாலும் இந்த ஏக்கம் இல்லாமல் இருக்குமே என துக்கம் ஏற்படும் ஆகவே தற்காலி துக்கம் அதிக துக்கத்தையே கொடுக்கும் அதனால் துக்கமென்றே சொல்லப்படும் அதன் உலகெல்லாம் அஞ்சனக்களன் மேன் என்று என்பதற்கு உதாரணம் திருவாசகம் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீர் நீர் விசும்பு நிலப்பகலோன் புலனாய மைந்தனோட வகையாய் புணர்ந்து நின்றான் உலகேலென திசை பத்தனத்தான் ஒருவனுமே பலவாக நின்றவா தோணுக்கமாடாமோ இதுதான் அஞ்சனக்கலன் மேன் என்று சொன்னால் அஷ்டமங்கலமூர்த்தமாக இருக்கிறார் என்று பானவண்ணம் பஞ்சபூதங்கள் சூரியசந்திரர்கள் ஜீவர்கள் எல்லாம் சேர்ந்து பரமஸ்வரூபந்தான் என்று நினைக்காமல் சிவஸ்வரூபம்னு நினைக்கணும் சிவருமானே இப்படியெல்லாம் இருக்கிறார் என்று வியாபாவனை அதாவது பரிச்சின்ன புத்தியை விடுத்து அபரிச்சின்ன புத்தியை பழகிறதுக்கு இன்னொரு உபாயம் நிலம் நீர் நெருப்பு உயிர் இவர்கள் நீள் விசும்பு ஆகாயம் நில பகலோன் சூரிய சந்திரர்கள் புலனாய மைந்தனோடு இவர்களோடு என் வகையாய் புலர்ந்து நின்றான் எட்டு வகையாக பரமசிவம் இருக்கிறார் உலகு ஏழு என திசை பத்து என தான் ஒருவனுமே இடைவேல் அழகா பழ பதினாலும் திசைகள் எட்டும் எல்லாம் தானாக நின்றவா தோல் நோக்கம் இப்படி அட்டவங்களும் ஒருத்தமாக இருக்கிறார் என்று நான் தோல் நோக்கம் ஆட விளையாட்டு விளையாடுவோமாக என்று மாணிக்கா சொல்கிறார் பஞ்சமற்றிடும்படிக்குவன் அடைந்ததோர் வடிவை ஓர்ந்தூவாயே என்பதற்கு உதாரணம் தத்துராய் உள்ளத்திருந்தும் ஒழித்தான் பரன் குறவன் கள்ளந்தனை தவிர்த்து காட்டினான் முள்ளல் அருவான கோலமோ அக்கோலமும் காட்டும் குருவான கோலமோ குரு சொல்ல உள்ளத்து இருந்தும் ஒழித்தான் பரன் ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியான் என்றார் மாணிகாஸ்கர் உள்ளத்து இருக்கார் ஓராதார் சிந்திக்கல யார் அவர்கிட்ட ஒரு வெளிப்பட மாட்டேங்கிறார் அதுபோல உள்ளத்தில் இருந்தும் ஒழித்தான் மறைந்திருக்கிறான் பரன் சிவருமான் புறவன் குருநாதர் கலந்தனே தவிர்த்து காட்டினான் மறைந்திருக்கிற அந்த த தன்மையை எடுத்து யோகனுடைய இருக்கிறார் அந்த சிவருமான் அல்லது பரபிரம்மம் என்று காட்டினார் இப்போது வள்ளல் நமக்கு ஞானத்தை கொடுத்த வள்ளலானவர் அருவான கோலமோ அதாவது தியூர்மா அத்தியவருமானோ அல்லது அக்கோலம் காட்டும் குருவான கோலமோ கூறு அதனை காட்டி கொடுத்த குருவான வடிவமா அதை என் மனமே சொல்வாயாக என்று சர்ச்சையாக சொல்றார் ஆகவே இந்த வஞ்சமற்றிடும்படிக்கு இவர் அடைந்தது ஒரு வழி ஓர்ந்துவிவாயே என்று சொன்னால் குருநாதர் உள்ளத்தில் இருந்தாலும் கூட வெளிப்பாடு காட்டார் எனது போற்றி முதவி கோரு செய்யுமாறு திருவடி போற்றி போற்றி ஞானம் வந்த பிறகு நமஸ்காரம் எனது அந்த உண்மையான பரவசம் தான் இப்போ குருமூர்த்தமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் உபதேசிக்க வெளிவந்த குருவையே போற்றி உபதேசிக்க வந்தீர் அப்போ அந்த கல்லந்தனையை தவிர்த்து காட்டினார் குரு ஆவார் குருநாதருக்கு நமஸ்காரங்கள்னு சொல்கிறார் ஆகவே குருநாதரை பாவனை பண்ணாலும் பண்ணலாம் அது முடியல என்று அர்த்தமல்ல மேலேருந்து கீழே வந்தாக்க அங்கிருந்து வரணும் இங்கிருந்து போனாக்க அதை விட உயர்வு சிவரமாக அஷ்டமகல மூர்த்தமாக இருக்கான்னு சொல்லலாம் அதுவும் முடியல என்ன சொன்னால் அதை மேலானது எல்லாம் பிரம்மஸ்வரமாக இருக்கிறது பார்க்கலாம் அதாவது பிரம்மபாவானி உலகம் தோற்றினாலும் பிரம்ம பார்க்கணும் அதுவும் முடியல எல்லாம் பிரம்மத்தினத்தில் மாயை மாயா எல்லாம் வெறும் தோற்றமாக இருக்கிறதும் பார்க்கணும் ஆக இந்த நாலு விஷயங்களை வைத்து இந்த பாட்டை சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவனையை மேல் பாவனை கொள்ளுங்கள் முடியலன்னா கீழே இறங்குவாங்க கடைசியில் வந்து குருவையாவது பிரம்ம பாவனையாக பார் அப்படி பழக்கம் பண்ணாங்க அப்படி கடைசி பாவனையாக பிரமும் எங்கே நிறைந்திருக்கிறது அது தவிர வேறு கிடையாது தோட்டங்கள் பூரம் மாயை மாயாக்காரிகளுடைய சேட்டையிலேயே வேறு கிடையாது அதனுடைய தன்மைகள் எல்லாம் விசாரத்தினால போக்கலாம் விசார இந்த பிரபஞ்சம் மிச்சம்னு தெரியும் அப்படி விசாரசெஷ்டி எதுவரைக்கும் தினம் இருக்கோ அதுவரைக்கும் இந்த மாய மாயா காரியங்களும் ஒதுங்கி போய்விடும் சக்தி பூஜை பற்றி நீங்கிவிடும் அது நீங்கின பிறகு வெறும் ஒன்று தான் இருக்கும் எப்படி கடலில் அலைகள் திரைகள் நுரைகள் பாசி கலங்கள் எது ஏற்பட்டாலும் விசாரசெட்டி எல்லாம் தண்ணி தான் அப்படி போல் ராவண பிரபஞ்சங்கள் எத்தனை உலகம் ஏரியா பதினாலு லோகங்களாகவும் எண்பத்தி நாலு ஜீவ பிரேதங்களாகவும் எழுகை பிறப்பாகவும் புண்ணி பாவங்களாலே சோதுக்கங்கள் சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் விசார சிஷ்டிக்கு அத்தனையும் வித்தை இவை எல்லா அதிஷ்டான செய்த இன்னும் இருக்கிறது அதுதான் பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூபம் என்னுடைய அதிஷ்டானத்துக்கு கூடசனுக்கு அன்னியம் இல்லை குடசனே பிரம்ம பிரம்மே கோடசன் ஆகவே பிரம்மத்துக்கு அன்னியமாக இதுவும் கிடையாது எல்லாம் பிரம்மத்திலே கற்பிதங்கள் அத்த பிரமத்தில் இந்த சரீரமும் ஒரு கற்பிதம் ஆகவே அது எப்படி கர்மத்திகளாக விவகாரங்கள் செய்கின்றனவோ அப்படி போல் இந்த சரீரமும் கர்மத்திகளாக பண்ணுகிறது நான் சாட்சியா இருக்கிறேன் சொல சாட்சியா இருக்கிறேன் என்ன பண்ணலாம் என்று இந்த பாடலில் சொல்லியிருக்கிறேன் உலதே சொல்ற சொல்லும் போய் நயம்பய கிளாவிடத்தின துடைத்தேனும் பொ தரும் சொல்லும் யான் செய்தேன் பிறர் செய்தார் எனின வை போனாலும் எய்தரும் சிவமன்றிதென் ஒன்றை இசைத்தல் பொய்யனா தேரேசிரத்தில் இருபத்தி ஏழாம் பாட்டு அவதாரிகை என்னும் பாட்டு முதலிய ஒன்பதாம் பாட்டு முதலிய பதினெண் பாட்டாலும் ஞானத்திற்கு விளக்காயுள்ள துர்குணங்கள் எல்லாம் விடுவித்து மெஞ்ஞானம் கூறி நிட்ட கூட்டி மேல் ஞானாச்சாரம் கூறுகின்றது அதாவது இனிமேலே ஞானத்துக்கு ஒழுக்கமாக உள்ள குணங்கள் எல்லாம் இன்னி சொல்கிறார் முன் பாடல்களில் புறப்பற்று அகப்பற்று விளை நீக்கி மனதை உள்முகமாக்கப்பட்டது என்று உலகம் சொன்னார் இப்போது இந்த ஞானாச்சாரத்துக்கு முதல்ல பொய் மெய்யை தெரிஞ்சிக்கணும் என்பது கருத்து பொய்யது மெய்யது என்பது பெரிய சிக்கல் ஏனென்றால் மாயையும் அரிசானமாகிய பிரமும் கலந்திருக்கு கலந்திருக்கிறதுனால அதை பிரித்து கண்டுபிடிக்கிறதுனா ஆரம்பத்திலிருந்தே பழகணும் அது கிரமமாக சொல்லறது எப்படி அதை கொண்டு போகிறது திருவள்ளுவர் திருக்குறளில் பாதி சொல்லியிருக்கார் மேற்கொண்டு பாதி சொல்லலை அவர் ஏன் அப்படின்னு அது அதிகாரி கிரகஸ்தன் ஏதாவது இலத்தான் அவனுக்கு ஞான மார்க்கம் பிடிப்படாது இங்கே மூச்சுக்களுக்கு பிடிபடும் அதனால் மூச்சுக்கலா உள்ளவர்களுக்கு இன்னும் பாதி மேற்கொண்டு சொல்வார்கள் முதல் பாதி எப்போ பார்ப்போம் உய்தும் நெஞ்சமே வாக்கினை மௌனமாக்கு என்பது நெஞ்சமே ஞான இட்டையை இடைவிடாது கூலி அஞ்ஞானத்தில் வசப்படாது திருவடி அடைந்து யாம் பிழைப்போம் நீ ஒருவரையும் ஓர் உரை ஒவ்வொரு உரையும் கூறாது வாக்கினை மௌனம் பண்ணுதல் செய்து சொல்லப்படும் முதல்ல வாக்க மௌனம் பண்ணும் என்பது இளையனின் உலகைய என்பது அப்படி இண்டனினும் வினோதத்தாளாயினும் ஒரு பொய்யையும் கூறாது உண்மையே சொல்லுக மெய்தரும் சொல்லும் பொய் என்பது அங்கனம் மெய்மையாயுள்ள சொல்லும் பொய்மை என்று விவேகம் கூற அதற்கு வினோதத்தால் ஆயினும் ஒரு பொய்யையும் கூறற்க என்று முன்னர் கூறினேர் இப்போது அம்மெய்மை கூறலும் பொய்மை என்றீர் இது என்ன என்று மனம் கேட்ப நயம் பயக்கிலாவிடத்தின் என்பது அதற்கு அம்மெய்மையாய் ஜீவகருணையாய நன்மை உண்டாகாத விளத்து அது பொய்மையாய் பொய்மையாம் என்று வியோகம் கூற அதற்கு இது உண்மை என்று மனம் சம்மதிப்பேன் அது உடைத்தானும் பொய் தரும் சொல் என்பது அதற்கு ஜீவகருணையை குறித்து பொய்மை போன்ற மெய்மை கூறுவது உள்ளதாயினும் அம்மெய்மையும் பொய்மையுடைய சொல் என்று வியோகம் கூற அதற்கு முன்னே மெய்மை கூறினும் ஜீவகருணை இன்றைய விடத்து பொய்மை என்றீர் இப்போது பொய்மை போன்ற மெய்மை கூறுவது உலகாயினும் இகுதும் பொய்மை என்று இது என்ன என்று மனம் கேட்ப இதுவரைக்கும் பாதி திருவள்ளுவர் அவ்வளவுதான் சொல்லி முடிகிறார் இதற்கு மேலே இந்த சாத்திரத்தில் ஞான மார்க்கத்தை சொல்கிறதுனால மேற்கொண்டு சொல்கிறார் என்ன சொல்கிறார் யான் செய்தேன் பிறர் செய்தார் எனின என்பது அதற்கு இருவினைக்கீடாக திருவுளம் நடத்துதலை மறந்து உள்ளால் ஓர் உயிர் காக்கப்பட்ட அதனை பிறர் கொலை செய்ய வந்தார் யான் காத்தேன் என்று இங்கனம் யான் செய்தேன் பிறர் செய்தார் என்று சொல்லுவாய் எனின் என்று விவேகம் கூற அதற்கு இதுவும் உண்மை என்று மனம் அவை போனாலும் மேய்தரும் சிவம் சிவமன்று அன்று இது என்று ஒன்றை நீ இசைத்தல் பொய்யென தேரே என்பது நீ யான் செய்தேன் பெரு செய்தார் என்று சொல்லும் இப்பொய்மைகள் சொல்லாதொழினும் பெருதற்கரிய சிவமன்று ஈது என்று ஓர் அணு திறன திறனங்களாயினும் வேறுபெருத்தை சொல்லுதல் சொல்லுதலும் பொய்மை என அரிது என்று விவேகம் கூறிற்று என்பார் அதாவது இந்த உலகத்தில் பிரம்மத்தை தவிர வேறு இல்லை நேகநானாஸ்திக்கின்றன இதனைத்தும் பிரம்மே இல்லை நானும் அற்பவம் இல்லை என்று பார்க்கும் இடமெல்லாம் பரவன்கானம்மானேன் பாராமல் என்னாலும் இப்படிப்பட்ட பாவனை இருந்தால் தான் முழுமையாக மெய் சொல்லணும் அர்த்தம் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சாலும் அது பொய்தான் ஆகவே இந்த கடைசியில் சொல்லப்பட்ட இது இருக்கு இது தத்துவான்க ஆகவே எல்லாம் கொண்டு வந்து எங்கே முடிகிறார்க்க ஒரு மரம்பொருள் இருக்கிறது அதுதான் மெய் மற்ற தோட்டங்கள் எல்லாம் பொய் ஆகவே அதை தெரிந்து கொண்டால் நீ மெய் சொல்வதாக அர்த்தம் என்று முடிக்கிற மெய்மெய் கூறுதல் பாச வைராக்கியம் ஜீனை ஜீவர்களை பாதுகாத்தல் போட்டு பொய்மை கூறல் ஜீவகருணை யான்சிஜேன் பிற செய்தார் என்று சொல்லாத ஒழிதல் ஈஸ்வரபக்தி எல்லாம் சிவமேனச் சொல்லுதல் பெருமை ஞானம் இந்த சாந்தலிங்க சுவாமிகள் நாலு சாஸ்திரங்கள் இது செஞ்சது கொலை மறுத்தல் வைராகிய சதகம் வைராக்கிய தீபம் அவுல இந்தியா ஜீவா ஜீவகாரணை ஜீவகாருண்யம் ஈஸ்வர பக்தி பாசவை ராஜ்யம் சத்வஞானம் என்று நாலுக்காக நாலு நூல்கள் செய்தார் அந்த நாலு நூல் பயனும் இந்த ஒரு பாட்டில் அடக்கியிருக்கார் என்று ஒரே சிற்கு அர்த்தம் இப்போது உதாரண பாட்டுகள் வாக்கினை மௌனமாக்கு என்பதற்கு உதாரணம் திருவுள்ளுவனாயினார் யாகாயணம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு யா காவாராயணம் யா இல்லை இந்திரியங்களில் எந்த இந்திரியங்களை காக்காவிட்டாலும் பத்து இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கருமேந்திரியம் ஆயிருந்து இதில் வாக்கெந்திரியம் தான் வாயிலிருந்து வேசப்படுவது அதை காப்பாற்று வங்குறது காவாக்கால் நாக்கு ரெண்டு இந்திரியம் இருக்குங்க சிங்குவேந்திரியம் வாக்குந்திரியம் ஞானேந்திரியங்களில் சிங்குவேந்திரியம் ருசி பார்க்குறது கர்மேந்திரியங்களா வாக்கிந்திரியம் இந்த ரெண்டு இந்திரியங்கள் நாக்கு அடிப்படையிலாம் இருக்குது நல்லா வாசம் பண்ணுது அதான் காக்கணும் இங்கே சொல்கிறது ரெண்டு இந்திரியர்களும் சேர்த்துக்கலாம் பிரதானம் வாக்கு தான் அப்படி காக்காவிட்டால் விஷய கட்டுப்படுத்தாவிட்டால் அல்லது மௌனமாக இருக்காவிட்டால் சொல்லுழுக்கப்பட்டு சோகாப்பார் சொற்குற்றங்களாலே துக்கப்படுவார்கள் மௌனம் பிரதானம் என்பதற்கு உதாரணம் அதன் பிறகு உலகே சொல் என்பதற்கு உதாரணம் மேம்படுத்த திருவள்ளுவாங்க புறந்தூய்மை நீரான அமையும் அகம் வாய்மையால் காணப்படும் என என்ன செயலத்து வெளியில் இருக்கிறது தண்ணி இருந்தால் சுத்தம் பண்ணலாம் உடை சுத்தம் உடல் சுத்தம் சுட்டுப்புற எல்லாம் தண்ணி அவசியம் இது நீர் இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா முடியாது அகந்தூய்மையை வாய்மையார் காணப்படும் உள்ளம் அவனுக்கு தூய்மை அந்த கண் சுத்தம் இருக்குன்னு சொன்னால் வாய்மை வாய்மைன்னா வாயின் நேர்மை வாயினால் சொல்லக்கூடிய சொற்கள் பிறருக்கு அனுகூலமாக இருக்கணும் என்பது கருத்து அதான் வாய்மையின் பேர் மனதின் நேர்மை மனதில் சிந்திக்கிற சிந்தனையானது பிறருக்கு அனுகூலமாக இருக்கணும் அதான் உண்மையின் பேர் மெய்மை சரீரத்தினால் செய்யக்கூடிய காரியங்கள் பிறருக்கு நன்மை பயக்கத்தாக இருக்கணும் அது மெய்மைன்னு வேறு அதனால் வாக்கினால் செஞ்சால் பிறருக்கு நன்மை செய்கிறதாக இருந்தால் வாய்மை என்றும் காயத்தினால் செய்கிறதா இருந்தால் மெய் அதாவது மெய்மை என்றும் உள்ளத்தினாலே நல்ல சிந்தனைகளை செய்தால் உண்மை என்றும் பெயர் ஆக மெய்மை வாய்மை உண்மை மூன்றும் பிறருக்கு நயம் பயிக்கணும் கெடுதல் பண்ணதாக அதுக்கு நேர்மைன்னு சொல்ல முடியாது அனுகூலம் சொல்ல முடியும் புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை காணப்படும் மெய்தரும் சொல்லும் பொய் பொய்மை என்பதற்கு உதாரணம் அதே திருவிழா பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பொய்யும் சொல்லலாம் சில இடங்கள்ல ஆனாலும் ஒரு விதி ஏற்படுத்திக்கணும் என்றார் அது வாய்மையினு சொல்லலாம் ஆனால் புரை தீர்ந்த குற்றம் இல்லாமல் நன்மை பயக்கும் எனின் நன்மை உண்டாகுமே சொல்லலாம் இல்லைன்னு சொல்லப்படாது அந்த நன்மையும் பிறர் போட்டு இருக்கிறவங்களே தன் போட்டு இருக்கப்படாதுன்னு விதி அந்த அளவுக்கு இருந்தால் தான் சொல்ல முடியும் தன் ஆயிரம் சொல்லலாம் அது மையமே ஏற்றுக்கலை அஸ்வத் தா மதம் அதா கொஞ்சம் ரே என்று தர்மர் சொன்னார் தன் போல் அது பொய்யல்தே ஏற்றினாங்க பொய்யுமே கலந்தது பிறர் போல்ட்டு செய்யணும் கட்ட வீட்டில் வந்து அந்த அம்மா ஒரு கிழவி வீட்டில் போத்துக்கிட்டார் கட்டவங்களும் தம்பியவும் திரையும் நான் தான் ராஜா பார்த்துக்கோ கோத்துக்கிட்டு வந்திருக்கோம் மறுபடியும் இருக்கோம் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டான் அந்த அம்மா உடனே யுக்தி சரி ஒரு ரெண்டு கட்டிகள் இருந்தால் கட்டியில் பழுக்க வச்சிட்டு போத்து விட்டு வேப்பில் முன்னால் சரி வச்சுருது ஆ சரிட்டு வர்றாங்க இங்கே வந்தா உள்ளே ரெண்டு பேர் எங்கேயாண்ணா இங்கே யாரும் வரலன்னா ரெண்டு பேர் ஐயோ மகனுங்க வைசூர் வந்துடுச்சு படுத்துருக்கியா வயசு ரெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுக்கெல்லாம் பயம் பெரியம்மை பெரியம்மையான்னு சொல்லி ஓடிய போயிட்டான் அப்புறம் போன பிறகு அந்த அம்மா அதை போயிட்டாங்க நீங்கள் ஓடி போய்டுன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க எப்படி சொல்றதுன்னா தன்பூன்னு சொல்லு அந்த அம்மா பிறகு போயிட்டா ராஜாவுக்காக சொன்னது தன்பூன்னு சொன்னாக்க அது வாய்மேன்னு சொல்கிறதில்லை ஆனாலும் இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் சும்மா சொல்ல முடியாது அடுமாறப்படாது அப்படின்லாம் போச்சு பிடிச்சிருவான் அதில் பண்ணாலும் தைரியம் வேணும் தயக்கமில்லாமல் சொல்லணும் என் மக்கள்னு சொல்லணும் தைரியமாக அவங்கள அண்ணாங்க அவ்வளோ போயிடுவான் என் மக்கள் படித்திருக்காங்க வயசு விளையாள் அப்படி சத்தம் போடணும் அப்படியே சரி போய போயிடுவோம் அவ்வளோ சரி அப்படி இருந்தால் தான் வாய்மே முடியும் இல்லைன்னா அது பெருக்கெடுதல் பண்ணிவிட்டு பொய்மையாக தான் போகணும் இப்படியெல்லாம் இருக்குது இந்த மெய்யும் பொய்யும் கடுபடும் சாதாரண வேலை ஏன் காரணம் என்ன மெய்யமும் கலந்துருக்கா தான் காரணம் பிரிக்கிறது கஷ்டம் பாலும் நீரும் கலந்திருக்கு பிரிக்கிறது என்ன அதுக்கு தெரிந்தோம் எந்திரம் வேணும் இல்லை இருந்தால் பிரிக்கலாம் நான் பிரிக்க முடியுமா பிரிக்க முடியும் அது எந்திரம் இருந்தால் அது தண்ணியே வேணாவோ பால் வேணா பிரிக்கிறதுக்கு ஒரு சாதனை வேணும் அப்படி சாதனை இருந்தால் செய்யலாம் இல்லைன்னாக்க ஒன்னா பிடிச்சிருக்காங்க முடியாது அப்படி போல் பொய்யே மெய்யே என்பது ரொம்ப கடந்து போச்சு அதில் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அது இலக்கணங்கள் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன அது சொல்லியிருந்தாலும் அது சமயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்தி செயல்படுத்தக்கூடிய தைரியமும் வேணும் முடியாது அதனால் தன் கொண்டு அது பொய்மையேதான் பிறர் புற்று செஞ்சாத்தான் அது வாய்மை என்று பொய்மையும் வாய்மையிடத்த புரை தேர்ந்த நன்மை பயக்கும் எனேன் யான் செய்தேன் என்பதற்கு உதாரணம் சிவஞான தெய்வம் விரதம் சீலம் எல்லாம் மேல் விளைவென்று அறிந்தவையும் விமலன் கூத்தென்று இரும்புற்ற மனமலன் மெழுகு என் மெழுகா என்றும் யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னும் கோழ நீக்கி இரும்புற்றங்கு என்னது யான் என்னும் பாசத்தவா மருவம் புறப்பட்டோள் அகப்பற்றான பெரும்பற்றை அகன் அருளை பெறுவோர் ஞான பெரும்பற்ற புலியூரை பெரியார்தாம் சிவஞானதி பற்றி ஒரு பாட்டு விரும்புற்ற தவம் விரதம் சீலம் எல்லாம் மேல் விளைவு என்று அறிந்து எல்லாரும் ஞானம் அடையும் போல்ட்டோ பகவான் திரு அடையும் போல்ட்டோ விரும்பிய தவங்கள் விரதங்கள்லாம் மேற்கொள்கிறார்கள் இதுவெல்லாம் ஆனால் இவையெல்லாம் பிறப்புக்கு ஏதிர்த்தார் வேறு கிடையாது மேல் விளைவு என்று அறிந்து அதெல்லாம் சூதூக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் எவையும் விமலன் கூத்து என்று இதெல்லாம் விமானன் குற்றமற்ற பரம்புள்ள காரணபுரமும் அல்லது சிவருமானுடைய திருவிழா அடல் என்று இரும்புற்ற மனம் அடலின் மெழுகாய் இரும்பு போன்றிருக்கின்ற மனமானது அழகு நெருப்பு அதில் எப்படி மெழுகு உருகு அப்படி போய் உருகணும் அது என்றும் யான் செய்தேன் செய்தார் எனும் கோள் நீக்கி நான் செய்தேன் பிற செய்தேரங்கிற கொள்கை இருக்கே அந்த கொள்கையை நீக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் கர்மானுசாரமாகத்தான் ஒவ்வொருவரும் கூடி பிரிகிறது கர்மத்துக்கேடாகத்தான் வெற்றி தோல் ஏற்படுறது இப்போ இவன் வெட்டிக்காரத்தன் இல்லையான்னா வெட்டிக்கார்த்து கர்மம் தான் கொடுக்கும் வெற்றி பெறக்கூடிய வா புண்ணியம் மிகுதி இருந்தால் அவர் கர்மம் கொடுக்கும் தோல்விடையக்கூடிய பாவகரம் மெஞ்சி இருக்குமே ஆனால் இவ்வளோ கெட்டிக்கார்தன காலன்னால் நான் தோழி தான் அலையும் அது பல சரித்திரங்களில் பார்க்குறோம் அதுபோல் நான் முயற்சி செய்ய வேண்டியது தான் அந்த முயற்சி இருந்தாலும் கூட நம்முடைய முயற்சி தான் முக்கியமான அர்த்தம் அல்ல சொல்லியிருக்கு ஒம்பது சாதாரண காலம் இருந்தால் தான் காரியம் நடக்கும் ஜீவனுடைய முயற்சி மட்டும் இல்லை ஆக பத்து சேரணும் கூட ஜீவ முயற்சி இல்லைன்னா அதுவும் நடக்காது ஆக பத்து செயல்கள் என்ன காரியம் இருக்காது காரணங்கள் பத்து காரணங்கள் இருக்கணும் அசாதாரண காரணம் ஒன்று சாதாரண காரணம் ஒன்பது அப்போது நம்ம செயல் என்ன இருக்குது ஆக கர்மத்துக்கு இடாகத்தான் வாழ்க்கை கர்மத்துக்கு இடாகாத என்று யான் செய்தேன் எனும் கோள் அதுக்கு கோ நீக்கிவிட்டு அரும்பு அங்கு என்னது யான் என்னும் பாசத்தவா மருவம் அந்த அரும்புற்றன நெகிழ்ச்சியாக அதை பக்தியோடு எனது யான் என்னும் பாசத்து இது எனது யான் என்று யான் என்ற பாசம் இருக்கே அந்த ஆசையை பொருந்திருக்கிற விடுத்து புறப்பற்றோடு அகப்பற்றான புறப்பற்று அதாவது உயிர் சார் பொருள் சார்பின்னு சொல்லக்கூடிய புறப்பற்று வாசனைகள் இதெல்லாம் அகப்பட்டான பெரும்பற்றை இதாக ரெண்டும் பெரும்பட்டு அகன்று அதை நாசம் செய்து அருளை பெறுவோர் அவருடைய பகவானுடைய திருவுருளை பெற்றவர்கள் ஞானம் பெரு ஞான பெருப்பற்ற புலிவுரை ஞானுடையமாக இருக்கின்ற பெரும்பற்ற புலிஓர் பெரும்பற்று அந்த ஞானம்னு சொல்லக்கூடிய பெரும்பற்று அது புலி பெரும்புற்ற புலிவரின்னு பேர் அது பெரியார் தாமே அவர் விட்டு நீக்கார்கள் சிவமான ஐக்கியமாவார்கள் முக்தி பெறுவார்கள் என்று இந்த யான் செய்தேன் பிறர் செய்தார் என்கிறது நீக்கணும் என்கிற சிவஞான தெய்வத்தில் அவர் பாட்டு பெரும்புற்ற தவம் விரதம் சீலம் எல்லாம் மேல் விளைவென்றறிந்து எவையும் விமலன் கூத்தென்று இரும்புற்ற மணமழின் மெழுகாய் என்றும் யான் செய்தேன் பிறர் ஏன் நமக்கோழனே கி அரும்பொற்று